அழுத கண்களும் உருகு நஞ்சமும் அலரும் அன்புவிட எழுதரும்படி மொழிதலிங் அரிதிது செய்யும் குறியே அஞ்சு பழனி மூலமும் மது விளக்க உறையும் பதினாற்றியத்தில் குறி அடையாளம் அதாவது அந்த பேயானது தேவியை மிகவும் அறிந்து அந்த காலத்தில் அருட்பெற்றவர்களுடைய இல்லாத காரணத்தினாலே எனக்கு முத்தி கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டதுனால சரி போனதை போட்டும் முத்தி அடைவதற்குரிய அடையாளங்கள் உன்னிடத்தில் இருக்கா என்று கேட்டது இந்த சொல்லிட்டு வர இடம் முன்னையெல்லாம் சொல்லியாச்சு வீகம் வைராக்கியம் சமஸ்கம்பத்தி எல்லாம் சொன்ன பிறகு ஜென்மாந்திர வாசனைகள் இருக்குதுன்னு அர்த்தமாச்சு இப்போது ஈஸ்வர பக்தியை பற்றி இந்த பாட்டில் சொன்னோம் அவாத அருகே திருவருள் பெற்றிருக்கும் அடையாளம் எது என அழுத கண்களும் துக்க பாஷ்ப நீரொழுகும் கண்களும் உருவு நெஞ்சமும் நெக்கு நெக்காய் கரையும் மனமும் பலரும் அன்புவிடாது எழுதரும்படி மொழிதல் மிகுந்த பக்தியால் எழுதல் இன்றி குளறி குளறி வாய் பேசவும் இங்கு அரிது இது செய்யும் கூறிய வல்லிடம் போட்ட இடையிறம் போட்டுருக்கணும் இட இவ்விடத்தில் கிடைத்தற்கு அரியது இத்திருவருள் இது திருவருள் செய்யும் அடையாளம் அடையாளங்களா இத்திருவருள் இல்லை இது திருவருள் இதுன்னு போட்டுக்கணும் ஆகவே இதெல்லாம் ஈஸ்வர பக்திக்கு அடையாளம் பகவானுடைய வடிவங்கள் முன்னாலே கோயில்கள் முன்னாலே அது கண்ணில் தாண்டி வரணும் அப்போ வந்தாக்க பக்தி இருக்குன்னு அர்த்தம் வெள்ளம் உருகணும் இதெல்லாம் அடையாளங்கள் அதை அழுத கண்களுமெல்லாம் ஆனந்த நீர் ஒழுகும் கண்களும் அர்த்தம் அது பகவான் முன்ன ஆனந்த பாசம் வரலாம் துக்க பாசம் துக்க கூட வர்த்திக்கலாம் வருடம் ரெண்டும் வச்சு வச்சுக்கலாம் அழியு நெஞ்சுடை அழியற் அழகி என்றனரே தெளிவை என்று அழகை திகைமாய் இயங்கினை இப்படி உரைத்ததை அதிகாரிகள் நற்குறிகள் என்றனர் அதை அறியாத மற்றையோர் மயக்க முட்டனர் என்களியும் நெஞ்சுளை அடியார் அன்பு அகலாத மெய்யடியார்கள் இங்கு இவை அழகு இது என்றனர் இவ்விடத்தில் அடையாளங்கள் மிக்க சிறப்புடையன என்று உரைத்தனர் தெளிவை இன்றிய அழகையும் சில திகை மயங்கின இஃக்குக்கு இங்கு போட்டுக்கணும் இவ்வேகமற்ற இருக்கின்ற பிசாசங்கள் சிற்றையில் சொல்வது அறியாதனாவாக இருந்தன சில பக்குவம் உடை அதிகாரிகள் நல்ல அடையாளங்கள் இருக்கின்றன என்று கேட்டுக்கொண்டார்கள் பக்குவம் இன்னும் சரியாக வராதவங்க என்னமோ சொல்ல ஒன்றும் புரியலையே என்று சொன்னார்கள் அர்த்தம் ஆகவே இந்த பாட்டில் பக்குவ அப்பக்குவிகள் பற்றி காற்றார் அழகிதென்றிடும் அதுகோடும் சில அழகிதென்றனவே பழகி வந்ததோர் பரிசயங் கோடு பல பயந்தனவே அருகே நன்று எனக் கேட்ட சில நன்று என்றது என பொருள் சில அழகு இது என்றிடும் அதுகோடும் சில அழகு இது என்னவே சில பேய்கள் இக்குறிகள் நல்லது என்று சொல்வதை பார்த்து மற்றதும் இது நல்லது என கூறினவாகும் கூறினவாகும் உலகத்தில் பெரியவங்க ஏதாவது நல்லா சரி நானும் ஒதுக்கிறேன்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கு அடையாளம் புரியல இருந்தாலும் அவங்க மற்ற பேய்கள் எல்லாம் நல்லது அடையாளம்னு சொன்னமா சொல்லும்போது அம்மாவை நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கொண்டாங்க அப்படி அப்படி போக அப்படின்னு கருத்து காட்டார் அப்புறம் பழகி வந்த ஒரு பரிசயம் போல் பல பயம் தானே அபியசத்தை வருவோர் பழக்கத்தை கண்டு சில கலக்கமிட்டன இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் நமக்கு இல்லையே நாம் எங்கே ஞானத்தை அடைய போகிறோம் என்று சில பேலாம் கலங்கிட்டுன பழரக இருக்கிற அர்த்தம் மூச்சுக்கள் பக்குமடைந்தவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஏற்றுக்குவாங்க சில அபக்கு இருப்பாங்க இன்னும் சில ஆரம்ப கட்டத்தில் இருப்பாங்க அவர்கள் பயம் ஏற்படும் என்பது இப்படி அதிகார லட்சங்களை இதுவரை முடிக்கிறார் வேறு வரும் திறன் உரை செய்தங்கடி வீழ் ஊறும் பொழுதே ஒருவர் பொருள மாதிரி அத்தியாயம் விசேஷப்பை வரவு அவதாரிகை இக்குறிகளை சொல்லி தேவியை வணங்கும் சமயம் அஞ்யன் அழிந்து போனதைக் கண்ட விசேஷப்பை வந்தது எனவரும் திறன் உரை செய்து அங்கு அடிவியல் ஊறும் பொழுதே பிறவித் துன்பத்தில் பயமுண்டாகும் தன்மையை தேவியின் சன்னிதானத்தில் நமஸ்கரிக்கும் சமயத்தில் குருபரன் அறிந்து ஒரு குணலை வந்தது மேலான குருநாதர் யுத்தகலத்தை கண்டு அறிந்த ஒரு பேயானது வந்ததுதான் இதெல்லாம் நாடக பாணி தெலம் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கமே என்ன பண்ணுறது என்று சொல்லி கும்பிடும்போது அதற்கு பரிகாரமாக ஒரு பேயன் சேர்ந்தது குருநாதரால் அஞ்சன் அடிந்தான் அதை நான் கண்டு கொண்டு வந்தேன் என்று ஒரு பெயரும் சொல்லுது அப்போ அதை பற்றி இன்னும் சொல்லுங்கள் ஆரம்பம் வெம்பவம் கருவரும் படி நீ படுக விளைவிளை தமை தேவி வந்த பேயை ஞானவேந்தனுக்கும் அஞ்சவேந்தனுக்கும் முறையை கூறியனல் நீ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னியே அது பற்றி விவரமாக சொல்லு ஆரம்பம் கழுக வந்திடும் அழகை வெம்பவம் கருவு அரும்படி விரைவாக வந்திருக்கின்ற பிசாசினை கொடிய பிறவிக்கு காரணமாக அஞ்ஞானம் அழியும்படி நீ படுகலம் புக வினை புகவினை புகவினை விளைந்தமை பகருக தேடலும் பேயாய நீ யுத்த பூமி அது யுத்தம் நடந்த முறையை ஊருவாயின தேவி பொருளும் இது சாஸ்திரங்களில் நகரங்களில் எப்படித்தான் ஒரு ஒரு மூலமாக ஒரு கதை சொல்ல மாதிரி அமைப்பாங்க இந்த பேய் மூலமாகத்தான் சுருமான சாமி அவதார் திரு அப்புறம் ஞான காமாதி படைச்சிருக்கு அஞ்சன் சரித்திரம் காமாதி படைச்சிருக்கு அதன் பிறகு ஞானவேந்தன் வினோ யான வினோதன் சொல்லி படைச்சிருக்கு யுத்தம் இதெல்லாம் கண்ட பிறகு இவ்வளோ பார்த்தேன்னு நான் சொல்கிறேன் ஒரு சம்பளமாக சொல்கிற அப்படி அப்படின் கருத்து அதுபோல் இங்கே இனி சொல்ல வேண்டும் என்று உத்திர போட்ட உடனே சொல்ல ஆரம்பிக்கிறார் செய்கிற செயர மெகதியும் ஊடற்றுயர் சிறிது தனி திமதால் உயிரையால் ஏத்தாமருமேன சில உதழு துடித்தனவே அவர் அவருகை துக்கமற்ற மோட்சம் அளித்த அப்போரை கூற வேண்டும் என சில உதழு துடித்து நின்றன எனல் சில பேய்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கான் கேட்கணும்னு அதனால அவர்கள் உதளெல்லாம் துடிக்குதான் இதன் பொருள் செய்கிற மிக்க தியங்கும் உடல் துயர் சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தியான மோட்சம் அடைய சோர்ந்திருப்பவருக்கு அத்துன்பம் சிறிது தனிந்து எமது ஆறு உயிரை அளித்த அமர் கொஞ்சம் நீங்கி எங்களது நிறைந்த ஆத்மஸ்வரூபத்தை கொடுத்த ஞானாக்யான போர் முறையை உறையும் என சில உதவி துடித்தன எழுத்துரைப்பா என்று சிற்சிற பேர்கள் வாய் உதடு துடித்த வண்ணமாய் இருந்தன சில பேய்கள் இந்த ஞானா ஞான போரை பற்றி சொல்லுங்கோ என்று மிக ஆர்வமாக கேட்கினேன் அறுதி பாட தெளிவாள் அவ தெரித்து தெரிவித்திடும் அடையவேமான் என முதுவே உறுதி பாட தெளிவாள் அமருட் கதை உறையுமே கனவே புத்தகலம் அறிந்து வந்த பேயை பெரும் பேய் அறிந்ததை கூறு என அறுதிபட தெளி அளவு தெரித்திடும் அலை எனான் அங்கு இன்னுக்கு இட்டு போட்டுக்கணும் முடிவாக நான் அறிந்த மட்டும் கூறுவேன் யாவற்றையும் என்று வந்த பேய் முடிவே உறுதிபட தெளிவால் அமர்வுற்றதே எமக்கு உறையும் எனவே நிச்சயமாக அறிந்தபடி பெரிய பே யுத்தம் நடந்ததே எங்களுக்கு உரைப்பா என்றவுடன் இங்கே இருந்த ஒரு பெரிய பேயானது நீ பார்த்துட்டு வந்ததை எங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்று கொண்டது அதன் இனிமேல் சொல்ல ஆரம்பிக்க ஐயப்பாடோ கெடுவீர் அஞ்சன் அழிந்தமை இன்னம் வையத்தே வந்தது நான் மறைதேடும் பொருள் காணும் அவர் அருகே ஞான வேந்தனால் அஞ்ஞானம் அழிந்த அழிந்தானை அஞ்ஞானம் அழிந்தால் ஐயம் வேண்டாம் எனல் அதா அதாவது இதன் பொருள் ஐயப்பாடோ கெடுவீர் சந்தேகமுற்றால் ஒருபொழுதும் உயமாட்டீர் அஞ்யன் அழிந்தமை அஞ்ஞானம் அறிந்து அழிந்து போனது இன்னும் வையத்தே வந்தது நான் மறை தேடும் பொருள் காணும் மேலும் பூவுலகின் பூலகின்கண் குருவடிமாய் எழுந்தருளியது இங்கு இருக்கு யஜூர் சாம அதர்வணம் எனும் நான்கு வேதங்களும் தேடிக்கொண்டிருக்கும் பரம்பொருள் என மதிப்பீர் சொல்றது சந்தேகப்படப்படாது நான் ஒன்று தான் சொல்கிறேன் என்ன இதில் சந்தேகப்படக்கூடிய விஷயந்தான் அஞ்ஞானத்தை அழிக்கிறதுனா சாமான்யம் இல்லை ஞானவேந்தன் அளித்தான் என்று சொல்கிறது நம்ம தகுந்தால் நீங்கள் நம்ம தான் வேணும் சந்தேகப்படப்படாது படுவேகளானால் கட்டி தான் போவீங்க ஏன் கட்டி போவீங்க இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறது அபூர்வம் இது செம் சந்தையை போட்டு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் வாய்ப்பு கிடைக்காது ஆனால் கிடைத்தான் செய்வீர்கள் இது அந்த நான்கு வேதங்களுடைய சாரமாக வந்திருக்கார் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் பசியும் போ உங்கள் பேரும் செய்யும் போய் முடிந்த படுகொலத்தின் ஒரு திணைத்துணையில் அவதாரியை வேதாந்த சிறுவனம் கேட்டால் பெரும் பேர் உண்டாம் எனல் இந்த மூன்று பாடல்களில் அதை போய் சொல்ல தத்துவ ஞானம் வேதாந்த சிறுவனத்தினால்தான் வர்றது வேறு பக்தி மார்க்கமெல்லாம் ஜபந்தியானங்கள் உள்ளம் உருவுதல் அடிமை பாவனை இதெல்லாம் பக்திமாக உந்தது ஞானமாக இருக்குது சிரவணமான்னு நித்தியாசனம் தான் பிரதானம் இப்போ பக்தி எல்லாம் இல்லை வேண்டாமன்னா அதெல்லாம் சாதனையாக அடுத்து முதல் முன்னிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை முதலாக செஞ்சுருக்கணும் இதற்கு மேலே செய்கிறதுலாம் சிரவணம்தான் சிரவணம் தினசரி செஞ்சாகணும் தினசரி எப்படி பிரார்த்தனை பண்ணணுமோ சாப்பிட்றமோ ஒன்று கண்டு போவோமோ அப்படி போல் இது நித்தியக்கிரமமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சிரவணம் வழிநாள் உண்டாகும் இல்லைன ஞானம் வராது இது ஒரு நாள் என்னால் படித்தவங்களே வந்துடுறதில்லை இதனால் என்ன பயன் என்று சொன்னால் இந்த பாட்டில் அதனுடைய பயன் சொல்கிறார் பொருள் பசியும் போம் உங்கள் பெரும் பாவமும் போம் உங்களுக்கு பரமானந்த பிராப்தியும் சர்வதற்கு நிவர்த்தியும் உண்டாம் இப்பத்து திசையும் போய் முடிந்த படுகலத்தில் ஒரு திணைத்துணையில் இந்த பத்து திசையும் திக்கையும் கிழக்கு முதலிய நான்கு திக்கையும் ஈசான்ய முதலிய நான்கு மூளை கீழ் மூளையும் கீழ் மேரோடு நிறைந்து முடிந்ததான யுத்த வெற்றியை ஓ தினையளவு கேட்பதனால் உண்டாகும் நான் சொல்லக்கூடிய இந்த யுத்த பற்றி கொஞ்சம் கேட்டால் கூட உங்களுக்கு ஞானம் உண்டாகும் இதுதான் பயன் சரதுக்கணி பரமானந்த பிராப்தியாக பயனுள்ளும் கையெழுத்திலே சாஸ்திரத்தின் பயன் என்னன்னு சொல்லும்போது சொல்றார் படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கல முண்டு முன்னூல் குளங்களில் நிரப்பி வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெழுத்தளித்தேனி இந்த கைவல்யன் அவநீதத்தை அடைந்தவர் விடயமன்றின் தலைவரோ பசியலாரியே இதை சரணம் செய்து மரணம் செய்து விசாரம் பண்ணவர்களுக்கு என்ன லாபம் அடைந்தவர் விடயமன்றின் அலைவரோ விஷயமாகி இந்த மண்ணை சாப்பிட்டு தீயமாட்டார்கள் இப்போ என்ன செய்வார்கள் பசியிலாரே திருப்தி அடைவார்கள் என்ன திருப்தி சொல்றதுக்கு பரமானந்த பிராப்தியாக திருப்தி அடைவார்கள் இனி செய்யத்தக்கது ஒன்று இல்லை என்று நிம்மதியடைவார்கள் கிருதிகரித்தன் செய்து முடித்தவன் துக்கத்தின் தோற்றம் இல்லாமை சர்வகாமா எல்லாம் அடைந்ததாக இருக்கு பிராந்தத்தும் பிராபியம் அடைந்த அடைவு இந்த நான்கு பயன்களும் விட்டும் ஞானம் அடைந்தாங்க ஆகவே இந்த சாஸ்திரம் படிக்கிறது கிடைக்கும் என்று கைவிளத்தில் பயன் சொன்னார் அப்படி போல இங்கே சொல்கிறார் பசியும் போம் உங்கள் பெரும் பாவமும் போம் அப்படின்னா அதான் பயன் மாயை மாயா சம்பந்தமெல்லாம் போகும் இந்த சாஸ்திர எட்டாம் பாட்டில் சொல்லியிருக்கு ஒழியாமல் ஈசன் ஒளியாகி மேவ உணராமன் மூடும் ஒரு மாயையால் விழியாத லோகர் அழியாத ஞான விழிமேவலான வழி மேவவே ஞானம் உண்டாகும்படியாக முடிவதற்காக இது பொருந்தனும் இதை இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் போய் சொல்கிறாருங்க சம்பந்தம் சொல்கிறார் ஒளியாமல் ஈசன் ஒளியாகி மேவை உணராமல் மூடும் ஒரு மாயையால் நாசமில்லாத ஈசன் ஒளியாகிய அதாவது தன்னுடைய உண்மை சொருமாகிய பிரம்ம ஞானம் இல்லாமல் மூடுறது மாயை தான் மாயை சமானம் இல்லாத மாயை அதிலிருந்து விழியாத லோகர் அது விழியாமல் இருக்காக அஞ்ஞானிகள் அவர்கள் அழியாத ஞான விழிமேவலான வழிமேவவே இந்த சாஸ்திரத்தில் அவர்களால் ஞான வழி உண்டாகும்படியாக வழியை பொருந்து முடி இந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது என்று இந்த பாட சொல்லியிருக்கார் அதே தான் எங்கள் சொல்கிறார் உங்கள் பெரும் பாவம் போம் இப்பத்து திசையும் போய் முடிந்த படுகலத்தின் ஊர்வத்திணை துணையில் பல்லாயிராண்டு பலகோடி அண்டத்தால் எல்லாரும் உண்டாலும் எத்தனையும் குறையாது அவதாரியை அஞ்யன் கால் எடுத்தனும் அஞ்யன் அழிந்தபின் எனது ஆத்மஸ்வரூபத்தின் மகிமை கூறல் அஞ்சன் அழிந்த பிறகு அது ஆத்மஸ்வரூபடி இருக்கிறது என்பதை இந்த பாட சொல்வார் என்பொருள் பல கோடி அண்டத்தார் எல்லாரும் கோடி கோடியிருக்கின்ற ஜ கோடிகளான நால்வகை யோனி எழுகை தோற்றம் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவபேதங்கள் இவர்களாலும் பல்லாயிரத்து ஆண்டு உண்டாலும் இத்தனையும் குறையாது பல ஆயிரம் கோடி வருடங்கள் எல்லாம் புசித்து பார்த்தாலும் சிறிது மாத்திரையும் குறையும் தன்மை இழவாம் இந்த பிரம்மஸ்வரப நிலையை பெற்ற ஞானிகள் அவருடைய பாவன் எப்படி இருக்கும் பத்து திக்கிலும் அதிகரமத்தி எல்லகிட்டு இருக்கும் பிரம்மஸ்வரூபமாக என்னான் என்னிடத்தில் மீண்டும் சொல்லப்பட்ட எழுகை பிறப்பு எண்பத்தி நாலு இவை எல்லாம் அனுபவிக்கட்டும் ஆனந்தத்தை குறையாது இல்லை எல்லாரும் எது வேணாலும் போகப்பாக்கம் செய்யட்டும் இது ஒன்றும் குறையாது ஏன் குறையாதுன்னு சொன்னால் அனுபவிக்கிற பொருள் உண்மை பொருளாக இருந்தால் குறையும் பொய்ப்பொருள் இருக்குதுன்னா என்ன குறைய போகுது சினிமா திரையில் திரைய கிளிக்கிற மாதிரி கத்தி போட்டு அறுக்கிறேன் திரை கிழிஞ்சால் போகுது சம்மந்தம் கிடையாது சொப்பனத்தில் தான் செத்து போனதாக சுடுகளை பதைக்கிறதாக அதில் எரிக்கிறதாக கண்டான் ஜாகிரதை வந்து சேர்த்தா போயிட்டான் தோற்றங்கள் அது போல வெறும் தோற்றமா இருக்கின்ற மாய மாயா காரியங்கள் அனுபவித்ததாக ஒரு பானை பண்ணாலும் கூட அனுபவிக்க முடியறதில்லை குறையிறது குறையும் போல் அல்லது பரிபூர்ணமான வஸ்து என்று இந்த லட்சியம் ஞானி கொள்ளும் அதுதான் சொல்றது ஓம் பூர்ணம் அதம் பூர்ணம் அவசிஷதே ஓம் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் பிரம்மசுவரவும் இது ஓம் போர் அதம் இது பிரசிச்சமாக காணக்கூடிய இந்த உலகமும் பூரணம் தான் எதுனாலும் போடணும் போனத்திலிருந்து அந்த இதுவும் போடணும் அப்படி இருந்தாலும் கூட இந்த போரணத்தை எடுத்து விட்டால் அது பூரணம் குறையிறது இல்லை அது என்ன குறையாமல் போயிடுமா ஒரு சமுத்திர ஜலத்தில் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டோம் சமுதிரம் குறைஞ்சி போச்சோம் குறையுமா அந்த விஷயம் பொருந்தாது இங்கே அது குறைஞ்சந்தான் குறைஞ்சது தான் ஆகவே அது பொருந்தாது சொப்பனத்தில் செத்து போனதாக கண்டோம் ஜாகிரத செத்தமா சாகலை அப்போ என்னாச்சு அது வெறும் தோற்றம் அதனால் உயிருக்கு ஆபத்தே இல்லை கொஞ்சங்கூட கிடையாது அதேபோல் சினிமா திரையில் எவ்வளோதான் பற்றி எறியதாக கண்டாலும் கூட திரை எறியதில்லை சம்பந்தம் கிடையாது நிசம்பந்தம் அதனால தான் இந்த போர்ணம் என்று சொல்லக்கூடியது எதில் உபச்சாரத்த போரணம்ங்கிறது ஏன்னா திரை நிறையா இருக்குல்ல அது காட்சிகள் அதுபோல் பிரம்மத்தை வியாபார்த்து தான் இருக்கிற மாய மாயா காரியங்கள்லாம் அது இருக்குது யாபம் சொல்லலாம் அதுதான் போனவன்னு சொல்கிறது ஆனாலும் இந்த பூரணத்தை நீக்கிட்டோம்னு சொன்னால் பூணம் குறையிறது இல்லை எஞ்சி இருப்பது பூணமே என்று அது சொல்ல அதுபோல் இந்த பாவனை ஜடபாவனை அந்த சர்வதுக்குள்ள பரமானந்த பிராப்திக்கு வழிபண்ணது குறைஞ்சி போச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அதான் சச்சித் ஆனந்தம் மட்டும் லட்சனத்தை பொருந்தாது நித்தியம்னு சொல்லணும் சச்சி ஆனந்தம் இப்படி நித்தியமாகவே இருக்கிறது நான்கு அபாவங்கள் என்றி இருப்பது நித்தியமன் பேரும் ஆன் பிறகு அது பூர்ணமாக இருக்குது நித்தியமாக இருக்குன்னா யா வித்தியாசம் இல்லை இவங்க நிறைந்திருக்கிறது அதனால தான் சச்சித்தானந்த மட்டும் பார்த்தாது நித்தியம் போலவும் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் பிரமத்துக்கு ராட்சனம் அத்தகைய வசுவானது குறைவதில் நிறைவதும் இல்லை ஒரு ஏமாதிரி இருக்கு தான் சொல்கிறார் பல்லாயிரத்தாண்டு பல கோடி அண்டத்தார் எல்லாரும் உண்டாலும் இத்திரையும் குறையாது எல்லாரும் சாப்பிட்றதாக இருந்தாலும் குறையாது சினிமா திரையில் சினிமா கோட்டையை போட்டு தீ வச்சு எரிக்கிறதாக கண்டாலும் ஸ்காட்லா இருக்கணும் சினிமா கொட்டையை எரியதில்லை திரையும் எரியதில்லை சொப்பனத்தில் இந்த உலகம் பூராவுக்கும் அழியும்படியாக ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் போட்டு அழிஞ்சே போச்சு உலகம் அழிஞ்சு போனால் கண்டாச்சு அழிவோன்னு சேர்த்து போனால் கண்டான் ஜிரத பார்த்தே இருக்கேன் என் வீடில் அப்படி தான் இருக்குது ஒரு உலகம் அழியலையே ஏ ஒரு தோற்றம் அப்படி ம் அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் இருக்கு அது தோற்றத்தை தோற்றமாக கண்டால் ஞானம்னு பேர் சொப்பனத்தில் வந்ததெல்லாம் பொய்ய நிச்சயம் பண்ணாதான் விவேகன்னு பேர் ஐயோ ராத்திரி அணுகுண்டு போட்டதா சொப்பனம் கண்டனே எல்லாம் அழிஞ்சு போச்சு நானும் செத்து போட்டேன் கண்டேனே இது என்ன மீண்டும் இருக்கு என்று நினைச்சானா பைத்தியம் தான் பிடிக்கும் அவனுக்கு செத்து இருந்தா என்ன பண்ணுறது இப்படி தெரியலாமா என்னும் ஒன்றும் புரியலையே எப்படி புரியலன்னு சொன்னா பயத்திருந்தாங்க அது செத்தி புத்தி உள்ளவர்களுக்கு ரெண்டு வித்தியாசம் தெரியறதில்லை அது ஜனகராஜன் அப்படி இருந்தாரான் ஒரு இன்னொரு ஜனகராஜா சொப்பனத்தில் நான் பிச்சைக்காரனாக இருந்து கொண்டு பிச்சைகள் சாப்பிட்டதாக சொப்பனம் கண்டானா இங்கே ஜாகிரதம் வந்த கூட ராஜாவாக இருக்கான் ஆமாம் சொப்பனத்தில் பிச்சைக்காரனாக இருந்து இருந்தேனே சாப்பாடுலாம் தின்ண்டானேனே அது நானும் ராஜா இது நானான்னு கேட்கலண்ணா அதுவா இதுவா அதுவா இதுவாங்க விளக்கம் சொல்லாமல் எல்லாருமே அதுவா இதுவா இதுதான் கேள்வி சாமியார் ராஜாவுலாம் பைத்தம் பிடிச்சு சொல்லிட்டாங்களா பைத்த பிடிச்சி போச்சு அதுவா இதுவான்னு சொல்லுறாரு பல பண்டிதர்கள் வந்து ஒன்றுமே புரியல அவங்களுக்கு அப்புறம் பார்த்த என் பதில் சொல்றவங்க வரலாமண்ணா பண்டிகை சொல்லாங்க விளக்கம் சொல்ல ஜெயிலில் போடறான் போட்டாங்க இப்போ ஜெயிலில் தான் போறாங்க ராஜா கிட்ட எல்லாம் சமார் மேல ஜ போட்டார் அப்புறம் அவங்க அர்ஷாவக்ரன்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானி பிறவிளிய ஞானி அவங்க அப்பாவும் ஜெயிலு இருக்கார் எங்கள் அப்பான்னு கேட்டாக்கா ஜெயிலு இருக்கான்னு சொன்னிட்டாங்க அப்புறம் நான் இட் வர்றேன்னு சொன்னிருந்தார் ஏன்னா எங்கள் அப்பா ஜெயிலு போட்டிங்களா ஆமாம் அதுவாக இதுவான்னு கேட்டால் சொல்ல தெரியல இவனை நான் சொல்கிறேன் நார் ஆமாம் நீதான் சொல்ல போகிறப்போ அப்படின்னா அதுவாக அதுவும் போய் இதுவும் போயிருந்தார் அவ்வளோதான் ரெண்டும் போய் அப்படின்னாரு அது எப்படி போய் அப்படின்னாரு சரி நீ சொப்பனத்தில் கண்டது பிச்சைக்காரன் கண்டே இல்லை இப்போ இங்கே பிச்சைக்காரன் இருக்கிறியா இப்போ போய்தானே எப்படி சரி இங்கே ராஜாவும் இருந்தியா சொப்பனத்துக்கு ராஜாவும் இருக்கிறியா அப்போ சொப்பனத்தை நோக்கப்போ இது போய் தானே சொப்பனத்தோக்கா ஜாகிரம் போய் ஜாகரோக்கா சொப்பனம் போய் அப்போ ரெண்டும் பொய் தானே அப்படி ரெண்டும் போய் தான் அப்படின்னாரு அதுவா இதுவாகுது இது ரெண்டும் பொய்ய என்னார் ஆ அதை நோக்கமோ இது பொய் இது நோக்க அது போய் ரெண்டுக்கும் அன்னியமாக நீ இருக்குதா இல்லை நீதான் மெய்யண்ணார் ரெண்டையும் கண்டா இல்லை கண்டவன் நீ கண்ட பதார்த்தங்கள் வெளிவேறு அதனால் நீ மெய்யி அது பொய் இதுதான் போய் ஞானம் அப்போ தான் அவனுக்கு இன்னும் உக்கப்பராக சொல்லுங்கன்னு சொல்லி ஞானம் தான் சொல்லப்படுது அப்படி போல் சொப்பனத்தை கண்டவன் மெய்ய நினைச்சான்னா அவனுக்கு ஒன்றும் விளங்காதுன்னு அர்த்தம் அப்புறம் காலைப்போக்கில் விளம்ப பொய்யன்னு நினைச்சாதான் பிழைக்கலாம் மெய்ய நினைச்சானா பையன் தான் பிடிக்கும் ராஜா பையன் படிக்கிச்சு மாசுரம் ஆனால் பொய்யே சரி இதே ஜாக்கிரமும் ஜாக்கிர சொப்பனத்தை நோக்கி ஜா பொய் சொப்பனத்தில் இந்த ஜாகர பதார்த்தம் கிடையாது இல்லை போய் தானே ஆமாம் அப்படி இருக்கும்போது சொப்பன பதார்த்த ஜாகிரதை நினைக்கிறோம் ஜாகிரதம் சொப்பனத்தை நினைக்க முடியலையே அது என்ன காரணம் அப்போ நினைச்சா அங்கேயும் சொல்லலாம் ஆமாம் இது சொப்பனம் போக வந்து ஜாகிரத்தில் இப்போ ராஜாவாக இருந்தோம் இப்போ சொப்பனத்தில் பிச்சைக்காரன் இருக்கும் நாம் ராஜாதான் நினைச்சாக்கா பரவாயில்லை எல்லாப்படியும் வரலையோ அங்கே இங்க வருது அங்கே வரமாட்டேன் ஆனது குழுபமாக போகும்போது அபிமானி விட்டுக்கிட்டு போகுது விழும் போது அபிமானத்தை பிடிச்சுக்கிட்டு வருது அதனால அது ஞாபகம் இருக்கு இது ஞாபகம் இருக்காது இந்த ரெண்டுமே சுளுத்தில ஞாபகம் இல்லை ஆனால் சுளுத்தி சொப்பன ரெண்டும் இது ரெண்டுமே ஜாகத்தில் ஞாபகம் இருக்கு இந்த மூணுமே துரியத்தில் ஞாபகம் இருக்கு ஏன்னு சொன்னால் மூணும் பற்றி விசாரம் பண்ணக்கூடிய துரிய அவசியம் இருக்கு நாலாவது அவசியம் அதனால தான் இந்த ஜக்கிரத்தில் கண்டதே சொப்பனத்தில் தெரியாது அபிமானத்தை விட்டுட்டு தான் உள்ளே போகிறது சொப்பனத்தில் உள்ளது சுழித்து தெரியாது அபிமான விட்டு தான் போகிறது சுழித்தி உள்ள சமாளிகள் தெரியாது இந்த மூணையும் அபிமானி விட்டால் தான் சமாளிப்படும் இந்த நாளையும் விசாரம் பண்ணால் தான் பேர் ஆகவே வெளியில் வரும்போது அபிமானத்தை பிடித்து கொண்டே ஜீவன் வருகிறான் உள்ளே போய் அபிமானி விட்டுக்கிட்டே போகிறான் ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லை காரணமே இதுதான் நல்ல பாடத்தில் ஜீவனுடைய அவசியம் சொல்லும் போது வரணும் பார்த்துக்கணும் ஆருண்டம் ஆளுண்டன் படைப்பவனோட அரனுடன் ஆருண்டன் ஆரோழிந்தன் அருகாது பெருகாது மரியாதைப் பண்ணி மூலமும் மரியாதை விளக்குறையும் இப்போது பதினஞ்சாவத்தியத்தில் விசேஷ பே வருகை மரபனு போட்டிருக்கு விசேஷப்பேய் வந்து அஞ்சன் அழிந்ததை நேரிட பார்த்தேன் என்று சொல்கிறது நான் சொல்கிறதில் ஏதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நீ கெட்டு போடுவீங்க என்றெல்லாம் உறுதிப்படி சொல்லப்பட்டது இப்போது அப்போது நீ கண்டதே சொல்வாயாக என்று தேவி சொல்ல சொல்லிட்டு வரதாக இப்போது சொல்லப்படுது அந்த பிரம்மஸ்வரூபமானது எங்கு நிறைந்தது அஞ்சன் அழிந்த பிறகு ஆத்மஸ்வரூபத்தின் மகிமையை சொல்கிறார் முன்பாட்டில் எத்தனை பேர் எத்தனை ஆண்டுகள் சாப்பிட்டாலும் கூட அந்த ஆனந்தம் குறையாது என்றும் இப்போது மேலும் சொல்கிறார் அவதாரியை ஞானத்தால் அடையப்பற்று பெற்ற மோட்சானந்தமானது திருமூர்த்திகள் முதலாக எவ்வா எல்லாரும் அனுபவித்தாலும் குறையாது என இது எல்லா ஜீவர்களும் அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆத்மா பிரம்மத்தோடு அபிமமானது தான் பிரத்யேக பரமாத்மா அது எங்கேயும் நிறைந்தது அது சற்று சித்து மட்டுமில்ல ஆனந்தமாக இருக்கிறது யாபமாக இருக்க நித்தியமாக இருக்கிறது அது யாபகப் பொருளானதுனால ஆனந்தமும் ஞாபகம்தான் அறிவு மட்டும் யாபகம் இல்லை ஆனந்தமும் யாபகம் ஆகவே அத்துக்கு ஞானத்தை ஆனந்தத்தை திருமூர்த்திகள் சாப்பிட்டாலும் சரி அதில் விட்டாலும் சரி அது அருகாது குறையாது கூடாதுன்னா ஏன் அப்படின்னு சொன்னால் எங்கள் இறந்த பொருள் குறையிறதுக்கு இடமையாது நிறையத்துக்கு இடமையாது ஆகாயம் போகிற யாகமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கருத்து அத்ய ஞானத்தில் முக்கியமான கருத்து இந்த யாபானை இருக்கணும் அன்றைக்கி அந்த கிரகத்தில் சாமி மாதிரி இந்த காலத்து விஞ்ஞானிகள் எல்லாம் ஏராளமான அண்டங்களாக இருக்கிறதாகவும் நட்சத்திரங்கள் இன்னும் வந்துக்கிட்டே அவருக்கு எத்தனையோ லட்சம் வருஷம் ஆச்சு இன்னும் அந்த ஒளி வச்சேரில்லையா அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள்லாம் இன்னும் இருக்குன்றும் சொல்கிறாங்க அது மெய்யாக இருந்தால் பொய்யாக இருக்கட்டும் அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன ஆச்சுன்னா மனசு விரியுது அப்படியே இன்னும் உழுது இவ்வளோ அண்டமா இருக்குது அவ்வளோவ்ளோ இவ்வளோ தூரமாக இருந்து இன்னும் ஒளி வரலன்னா அப்போ எவ்வளோ தூரம் இருக்கணும் எவ்வளோ யாகம் இருக்கணும் என்ற ஒரு பாவனை ஏற்படுது அதுபோல் இங்கே அந்த பாவனையை விரிப்பதற்கு இந்த மாதிரி வாக்கியங்கள் நமக்கு வேண்டியது தான் அது நட்சத்திரம் வந்தால் என்ன வரவில்லை பாவனையை விரிவு இதெல்லாம் அந்த விரிவு தான் இங்கே முக்கியம் மனதை விரிச்சு விரிச்சிச்சு பழக்கணும் அது ஆகாய திட்டான்னு சொல்கிறது ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது சுவரபத்ரன் வரலாற்றில் அதெல்லாம் விரிவுரை தான் மனதை விரிக்கிறது அவ்வளவும் அந்த ஆகாயத்தில் அண்டங்கள் பிரிந்து இருக்கின்றன அப்படின்னு அவ்வளோ யாகமாக இருக்கணும்னு பாருங்கள் அவ்வளோ வியாபகத்துக்கும் உள்ள அந்த அண்டங்களுக்கும் அதிர்ஷ்டானமாக பிரமந்தான் அப்படின்னா அவ்வளோ ஞாபகமாக இருக்குது இப்படியெல்லாம் முன்னாடி விரிவுபடுத்தணும் அந்த விரிவுபடுத்தக்கூடிய அபியாசம்தான் அகண்டாகார விருத்தின்னு பேர் கண்டுபிள்ளாத விருத்தி அந்த விருத்தி எவ்வளோக்கு எவ்வளோ திடப்படுதோ அஞ்சலாம் நாசமடையும் இது ஆசை முடியாது ஏன்னா அகண்ட செட்சா பிரிருமத்தில் அஞ்சான ஒரு நேசம் ஒரு தூடு அது இருக்க முன்னாலே அங்கே இருக்கிறதுனால இப்படி ஒரு பாவனைகளெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக இந்த பாட்டில் அறிமுகப்படுத்துகிறார் அவதார்கள் ஞானத்தால் அடையப்பெற்ற மோட்சானந்தமானது திருமூர்த்திகள் முதலாக எல்லாரும் அனுபவித்தாலும் குறையாது என இதன் பொருள் உலகத்தை திருவமுது செய்தெல்லிய மகாவிஷ்ணு உசித்தாலும் என்ன யசோதி மண்ணு தின்படுதுன்னு கண்ணனை அடித்து வாய் தர அப்படின்னது உள்ளே உலகமே தெரிஞ்சதான் அப்போ மயக்கப்பட்டு இருந்ததுதான் அப்படின்னு சொல்லப்படுது அதுபோல் உலகத்தை உண்டவர் படைப்பவனோடு சிட்டிக்கின்ற பிரம்மாவுடன் அரண் சிவபெருமானும் சேர்ந்து பூசித்தாலும் என்ன ஆறு உள்ளியன் ஆறு ஒழுந்தியன் ஏதுவாகும் ஆகவே இதை விசாரம் செய்யணும் என்று சொல்ல ஒளிந்து போன காணும் அஞ்சன் நாமம் என்று உரைக்கவே ஒழிந்த வாயை வந்து முத்தம் உண்டு நிற்குமேன் அவதாரியை அங்கன் என கூறியதை சிலர் ஓடி வந்து அவ்வாயை முத்தமிட்டு மகிழ்ந்து நின்றனர் என்றான் இதன் பொருள் அஞ்சன் நாமம் ஒழுந்து போன காணும் அந்த மூச்சு பேய்களுக்கு செய்தி கேட்டவன் சந்தோஷம் உள்ள பரிசு சொன்ன சுருதியை கொண்டாடுமே இல்லை என்ற பேயின் வாயின் எரியை வையுமே அங்கே சுருதியை இக்கன்னு போட்டுக்கணும் அவதாரிகள் உள்ளதை கூறிய உபநிலகங்களை புகழ்ந்தும் அதை உண்மையல்ல என்றதைக்கும் கூறினார் என கை என்னமா பொருள் தொல்லை உள்ள பரிசு சொன்ன சுருதியை கொண்டாடும் அஞ்ஞானம் அதன் காரியங்களும் உண்மையில் பழமையா இல்லை என்று கூறிய உனிசதங்களை மிகவும் வெச்சுவதாகும் வாசமாக இல்லைதான் பொய்யாக தோட்டம் உண்டு இல்லை என்ற பே பேயின் வாயில் எை வையம் என்னும் அஞ்சன் அழியவில்லை என்று யாராவது சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் அப்படி சொன்ன பேயினுடைய வாயிலே நெருப்பு விடுங்கள் என்று நான் சொல்கிறது நம்பளேன்னு சொன்னாக்கா வாயில் நெருப்பு தான் போடணும் ஆக நான் நேரில் பார்த்து வந்திருக்கேன் அஞ்சனை அறிஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிற ஆக அந்த சுருவானு சாமி சிஷியர்களில் பல பேர்களில் ஒரு பெரிய ஒரு சிஷ்யர் என்று மாயை நாமம் ஆளு மாறு வந்துணம் நாயனாரழழித்த வாரு நவிலு என்ன நவிழு மேம் மாயை அவித்தையாகிய இரண்டு உபாதிகளையும் நமது குருநாதன் வந்து நாசம் செய்ததை கூற வேண்டும் என மாயை நாமம் மாயின் உடைய பெயரும் அஞ்சன் நாமம் அஞ்சனுடைய பெயரும் மாளும் ஆறு வந்து நம் நாயனார் இந்த நாவல் நாம ஓடுகணும் அழுந்து போகும்படியாக எழுந்தளிய நம்முடைய தற்கொநாதர் அழித்த ஆறு நவிழுக என்ன நாசம் செய்த பிரகாரத்தை வேண்டும் என்று உரைத்த மாத்திரத்தில் சொல்ல ஆரம்பித்தது ஆக அந்த பேய் விசேஷ பேவானது அஞ்சன் நாசமடைந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறார் பாயோரு கோடி கொண்டு மலரோனு முதலாக விற்று வரையா ஆயிரம் கோடி கோடி மரையோதி யோதி முடியாது காணும் அளவே அவதாரியை கோடி வாய்கள் பெற்று திருச்சி முதல் பிரளயம் வரை கோடா கோடி வத தகைகளால் சொன்னாலும் சொல்ல முடியாது என அதிர்ச்சியின் பேர் இதன்பொருள் ஒரு கோடி வாயு கொண்டு மலரோன் உதித்த ஆக உதித்த முதல் ஆக இற்றை வரையா ஒப்பற்ற கோடி கோடியான வாய்களை திறந்து பிரம்மதேவரானவர் திருட்டியான காலம் தொடங்கி இது கால பரியந்தம் அவருக்கு நாலு தான் கோடி கோடி வாயாக சொல்ல முடியாதான் ஆயிரம் கோடி கோடி மறை ஓதி ஓதி ஆயிரம் கோடி வருடங்களாக கோடி கோடியாக வேதாந்தங்களால் சொல்லி சொல்லி காணும் முடியாது இன்னமும் முடிவு கண்டு அறிவதற்கு முடியாததாகும் அதாவது மாயை அஞ்ஞானம் இதெல்லாம் சொல்ல முடியாது அலுவச்சி நியம் ஒம்பத்தினால் நிரூபிக்க முடியாது பின்னம் அபின்னம் சத்து அசத்து சதுசத்து சாவைய நிறவையும் சாவ நிறுவயம் ஒன்பது எத்தினால் முடியாதனாலே அல்வி சொல்லப்படுகிறது அது பொய்யா என்ன சொன்னால் அது அத்தியந்த அதாவது அத்தியந்தம் தோற்றமாக இருக்கிறது இல்லை துட்சத்துருபத்து சொல்ல முடியாது சொல்லாம் துச்சு தான் இல்லாதது இருக்கும் தோற்றம் இருக்காது மித்தியாரோபத்துக்கு சொல்லும் தோற்றமும் இருக்கும் ஆனால் முன்னும் பெண்ணும் இருக்காது முன்னும் பெண்ணும் எதுவும் இல்லையோ அது இடையிலும் இல்லை அர்த்தம் இடைக்காலத்திலே ஒரு தோற்றம் தான் அது இது பழைய பா பாம்பு அதாவது பழுதியில் பாம்பு கால் கிளிஞ்சியில் வெள்ளி இதெல்லாம் இடைக்காலத்தில் தோற்றம் உண்டு அதனால் இது மித்தியார்பசன்ட்டு மறுபடி மீந்தன் குதிரை கொம்பு குதிரை குட்டை இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் மூணு காலத்தில் கிடையாது தோற்றம் இல்லை ஏன்னா சொல் மாத்திரம் உண்டு இது தூச்சத்துரு வசத்து அப்படின்னா அத்தியஞ்சம் இல்லாத போய் அந்த மிச்சியார பத்திரையும் சோபாதியம் உருவாதிகள் நடைபெறவுகள் விடைக்கு வச்சு பார்த்தா பாம்பு தோற்றம் பழுதாக தோற்றம் பயிற்காலத்தில் தோணக்கூடிய கணவனும் விசாரணை பண்ண பிறகு கூட தோட்டிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் கண்ணுக்கு ஜலமாக இருந்தாலும் கருத்துக்கு கனதாக தான் இருக்கும் அதன் பயணம் ஓடுவதும் ஆசைப்படுவதும் துக்கப்படுவதும் இதெல்லாம் இல்லை பிற தோற்றமாக தாலும் கூட அதை பற்றி கவலை இல்லாமல் உண்மையான நீரை கொடுத்து ஆனந்தமாக இருக்க முடியும் அதுபோல் இது பிரபஞ்சமானது சோபாதிக பிராந்தினாலே தோட்டிக்கொண்டு தான் இருக்கும் நித்யாவிசு தான் அதில் சோபாதிக பிராந்தி அடிப்படை சோபாதிக பிராந்தியினாலே நிச்சயம் செய்த பிறகு ஞானம் வந்த இது வெறும் தோற்றமே நிச்சயம் பண்ணுறதுனால பயமாக இன்னும் பிறப்பு இறப்பு என்பதை அச்சமில்லை முதலஞ்சீடு வித்தியாசம் கிடையாது இப்படி என்ற எப்படிப்பட்ட ஒரு குழந்தைங்களெல்லாம் உண்டாகி சொல்பானது இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற அதனை நாம் அறியணும்னு சொன்னால் அறிய முடியாத விடுவிக்க முடியாத அர்த்தம் என்னதுன்னு சொல்ல முடியாது அனிமேசினியும் அதாவது இந்த அண்ணனை பற்றியும் மாயை பற்றியும் சொல் ஓரளவுக்கு சொல்லி அதனுடைய விடுதலைக்கு வழி இருக்கக்கூடிய அது ஆரம்பம் என்ன எ எப்படி வந்தது என்று சொல்ல முடியாது அங்கே வந்து அன்னாவே சொல்வதில்லை விஞ்ஞானத்தாலே ஒரு மண்ட மாத்தோட மாதிரி அவன் எங்கேருந்து வந்தால் எப்படி வந்தான்னு சொல்ல முடியாது விசாரணம் பண்ண எங்கேயோ போயிடணும் இடையில் ஒரு ஆட்டம் அப்படி போல் இந்த மாய மாயா காரியங்கள்லாம் இடையில ஒரு ஆட்டம் போட வேண்டிய ஞானமலாத பாதமுறையாடி ஞானமுறையாடு காலை அறனார் மோனமலாது கூற மொழியாமலியாது மொழியார் மொழிவார் அவதார்கே கல்லால நீழலில் குருமூர்த்தமான பரமேஸ்வரனே ஜனகாதிகளுக்கு சங்க உத்தரமாக கூறும்போது கர்மோபாசனத்திற்கு பதிலளித்து பாகத்தை கூறும்போது மோனமடைந்தனர் என அதாவது முன்னே சொல்லப்பட்ட இலக்கணத்துக்கு பிரமாணம் இருக்கா என்பது கேள்வி பிரமாணத்தை சொன்னார் இதன்பொருள் ஞானம் அல்லாத பாதம் ஒரே ஆளி ஞான காண்டத்தை தவிர கர்ம உபாசனைகளான பூர்வபட்சங்களுக்கு எல்லாம் விடையளித்து ஞானம் ஒரே ஆடு காலே ஆளினார் ஞானகாண்டமான உபனிஷதங்களின் சித்தாந்த பட்சத்தை மூன்றரை கோடி வருடகாலம் தட்சிணாமூர்த்தமாயிருந்து உபயோசித்தபோதும் மௌனம் அலாது கூற முடியாமல் மௌனமாயிருந்து சின்மாத்திரையை பிடித்து காட்டினாரே அல்லாமல் யாதும் மொழிதார் இது யாவர் மொழிவார் வாக்கால் எதுவும் கூறாமல் இருந்தால் இவ்விஷயத்தை வேறு ஆர் ஆறு தான் கூற வல்லவர் ஆவர் ஆக அவர் ஞானகாண்டமான உபனிஷதங்களின் சித்தாந்த பட்சத்தை மூன்ற ஓடி சொன்னார் மாயை மாயை காரியங்களை பற்றி அது முடியலையா அப்புறம் ஐஷான விளக்கி காட்டினார் அது சின்மத்திரை அந்த சின்முத்திரையை வந்து மௌனமாக அவர்கள் அதை உணர்ந்து சமாளிக்கொண்டதான் சொல்லக்கூடு மாயினுடைய சாமர்த்தியம் அஞ்ஞானத்தினுடைய சாமர்த்தியத்தை பற்றி சொல்றது முடியாது இப்போ செயல்படுத்துறது எப்படி உதாசைனை படுத்திட்டா மனது உள்ளே போயிடும் உள்ள மனம் சமாதி கூடும் என்பது வாயு ஆடும் எல்லை அலநாயனாரின் மனமே புகுந்த மொழியே பேயூரையாடுகின்றன நீர் கொலாது பெரிதாக உண்ணும் சொல்வதை கேட்டு சொல்வத குருநாதனால் வந்த சுவானுபவம் எனக் கருதி என் உரையை பேய்வுரை என்று இகழாதீர் எனது யாரா சொன்னாங்க அதை கேட்டேன் சொல்றேன் நினைக்க நான் நேரில் கண்டு குருநாதனாலே அஞ்ஞானத்தை நாசம் செய்தவன் என்று சொல்றான் அதன்பொருள் வாயுரை ஆளும் எல்லை அல இது இதுவே பெரிதாக உண்ணும் வாக்கால் பேசி முடிவு சொல்வதல்ல இதை மகத் விஷயமாகக் கருவீர்களாக நாயனார் என் மனமே புகுந்த மொழி எனது குருநாதன் உதயசத்தால் சுவானுபவாயிருக்கின்ற வாக்கியார்த்தங்களாகும் இப்பேய் உரை ஆடுகின்றது என நீர் போலாது இப்பிதாசின் வாக்கால் வர்ணித்துக் கொண்டிருப்பது என நீங்கள் இழந்து விடாதீர்கள் நினைவுங்கள் இது சுப அனுபவம் அந்த அஞ்சன் அழிந்ததை நினைகளை பார்த்தேன்னு சொன்னால் இங்கே இந்த பேய் என்னுடைய அனுபவம் தான் வெளியில் அஞ்சன் அதனாலே என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன் என்பது கருத்து நாயக நாளும் கோல் ஒருமே நலனோடு கேன் மின் நடுநாள் ஆயகணாவின் மாயாபுரமேவினாலும் அரசாலும் அஞ்சனவே பதினோராம் அத்தியாயம் அய்யன் சரிதை அஞ்சனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய பின்னாடி வரக்கூடியதை பார்த்து அஞ்சனுக்கு தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே இருக்காங்க இதன் பொருள் நாயகன் ஆளு கோ அருள் நீரும் சர்க்குநாதன் ஆட்கொள்ளும் திருக்கோலத்தின் திருவள்ள நெடுநாள் ஆய கனாவென் மாயாபுரம் மேவி நாளும் அரசு ஆளும் அஞ்சன் அளவு நெடுங்காலமாயிருக்கின்ற சொப்பனம் என்னும் பொய்வூரான தோள தேகத்தை அடைந்து தினமும் அரசாட்சி செய்கின்ற அவ்வேந்தனது அளவு கூறும்போது ஆகவே இது சொப்பனம் போல் இருக்கிற இந்த தோள தெரியும் தான் அதை ஆட்சி பண்ணிகிட்டு சொல்லி இனி அடுத்த பாட்டில் விளக்கம் சொல்லப்படுவோம் மாயாபுரத்துள்ள வழி கூறு மளவே மாதா பிதா மாதுல்தார மகவென்று ஆயா வரும் சுற்றம் வீழ்வோர்களேறற்கு ஆதாரமே போல அவிழ்விக்கும் மகளேதை நான் என்று அபிமானித்த தேகமாகிய பட்டணத்திற்கு தாரபுதிராதி பந்துக்கலி அகழ் எனல் இப்போது இது சரீரந்தான் பட்டணம் அஞ்சனுடைய பட்டணம் அதற்கு அகழ் அந்நியர்கள் வர முடியாமல் அகழ் என்று சொன்னா தாரபு திர்தான் என்று கேட்கணும் இதன் பொருள் மாயாபுரத்து உள்ள வலி கூறும் அளவு பொய் ஊரான அஞ்ஞானது அஞ்ஞனது பட்டணத்தை நான் போட்டுக்கணும் பட்டணத்தினது வலிமையான அரணை சொல்லும்போது மாதா பிதா மாதுளன் தாரம் மகவு என்று தாய் தந்தை தாய் மாமன் மனைவி மக்கள் என கூறும்படியாக ஆயாவரும் சுற்றம் வீழ்வோர்கள் ஏறருக்கு ஆதாரம் போல உள்ளபடி ஆராயாமல் வருகின்ற பந்துக்களிடத்து ஆசை வைப்பவர்கள் நன்மை அடைவதற்கு நல்ல சாதனம் போல் இருந்து அகிழ்விக்கும் மகள் முடிவில் மூழ்கிப்பதற்கான குறிப்பதான அகழாயிருப்பதாம் அகழ் அதாவது கோட்டையில் சிவர் உயரமாக கட்டி விட்டாங்க சுற்றி பள்ளம் வெட்டி தண்ணி தேக்கி வச்சு அதில் மதுரைகள் விசத்துக்கள் பாம்புலாம் விட்டு வைப்பாங்க வேலூருக்கு பார்க்கலாம் அதெல்லாம் தூத்து பூத்தா ஏதாவது ஒரு கொஞ்சம் அடையாளமாக இருக்குது அப்படி போல் இங்கே ஆராயாமல் வருகின்ற பந்துக்களிடத்து குழுக்கள் வாங்க சுற்றத்தான் இருக்காங்கள அவங்கெல்லாம் அவங்களுக்கு மேலே ஆசை வைக்கிறது அவங்களுக்கு நன்மை செய்கிறது என்றெல்லாம் நினைத்து செய்யும்போது அது என்ன பண்ணுது எப்படி அகழியை தாண்டி போ தாண்டி போடாமல் போனால் முதலையும் விஷப்பாம்புகளும் பாதிக்கப்படுதோ அப்படி போன சுற்றத்தாழலாம் நன்மை செய் நினச்சிக்கிட்டு உதவி செஞ்சால் கண்டுதான் அதனால தான் அகழின்னு பேர் இருக்கு அப்புறம் கோட்டை எது சரிவந்தால் பட்டணம் பட்டணம் எது சரிவந்தான் தோட்ட பட்டணம் இது அப்புறம் தாய் தந்தை தாய்மாமன் மனைவி மக்கள் கருதும்படியாக உள்ள சுற்றத்தார் இதெல்லாம் நம்ம சுற்றிட்டு இருக்கிறாங்க சுற்றம் பண்ணுவார் என்ன நான் உதவி செய்கிற இருப்போம் அவங்களும் உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறோம் செய்வாங்க செய்யவும் செய்வாங்க இல்லாமல் போகும் ஆனால் இதில் ஆபத்தால் விஷயம் தான் அவள் தாண்ட முடியாது அப்படி போல் இந்த தார மக்கள் மகிழ்ச்சியை தாண்ட முடியாத நிலை இருப்பாங்க கடைசியில் இது கெடு துக்கம்தான் கொடுக்கும் இதுதான் இந்த சம்சார அஞ்சனுடைய பட்டண சரீரத்துக்கு அகழ் பாதுகாப்பாக இருக்கிறதெல்லாம் அகலாக இருக்காங்கன்னு அர்த்தம் இது அகழ் சொன்னார் அப்படிங்கிறது தான் கடைசியில் இந்த அஞ்ஞானம் நாசமடைகிறான்னு சொல்லப்படுவதில்லை அழிவும் வரும் அத்தியாயத்தில் அஞ்சான் நாசம் அடையுது நாசம் அடைஞ்சு ஞானம் கிட்டச்சுன்னு அர்த்தம் அவனுடைய படைகள்லாம் நாசமடைஞ்சிருது இங்கே ஞான வேந்தனுடைய படைகளும் அஞ்சா வேந்தன் படைகளும் சண்டை போட்டுக்குது கடைசியில் தொந்த இதுவனுப்பார் அது வித்தில எல்லாம் அழிஞ்சு போகுது அழிஞ்சு போகிற பிறகு அஞ்சன் ஒருத்தன் தான் முஞ்சனான் ராஜாதான் அவனை இன்னைக்கு சரணாக இருந்து சொன்னால் அடையமாட்டேங்கிறான் அப்புறம் அவன் அழித்தான் அழித்த போய் சமாளி போட்டுச்சுன்னு கடைசியாக முடிப்பார் இது பரணி இலக்கணப்படிக்கு வேந்தத்தை அமைச்சிருக்கார் பரணி இலக்கணப்படி தான் கூலத்தில் ராஜன் ஒருவனாக இருந்து கூட ஆயிரம் யானைகளை ஜெய ஜெயிக்க முடியும் என்பதை அந்த ராஜனுடைய விவரத்தை பேசுகிறது அதுதான் பரணி இலக்கணம் வேறு இங்கே அஞ்ஞானம் அதனுடைய காரியமாக அலங்காரம் இதை குரு அணுகிறகத்தினால ஜெயிக்க முடியுமே காட்டுறது அதுதான் குரு சொந்தர் அவ அவதாரம் பண்ணாருன்னு பின்னால் வரும் இனி அவதாரம் பண்ண போகிறார் அப்படி அவதாரம் பண்ண பிறகு அவர் இப்படி அவதாரம் பண்ணிட்டார் என்று அஞ்சன்கிட்ட போய் சொல்லுவாங்க ஒற்றர்கள் என்ன வேணுறது எவன் இருக்கான் அப்படின்னு அவன் அயாளமாக பேசுவான் அது போல எதிராஜா சோளத்தில் படையெடுத்து வரப்போகிறாங்களாம் சக்கரவர்த்தி அண்ணா ஆமாம் இவன் வந்தால் ஜெயிக்க போகிறான் கொஞ்சம் வேற பேசுவான் அப்படி போல கதையை அமைப்பான் யான் என்ன என்று யான் என்னதென்கின்ற பதனம் செய்தி சன் தன்னாலும் இது போகவிடும் மாறு முடியா சங்கற்பமாம் என்பர் சலியாத மதிலே அன்விதை பணி மூலமும் மத்யதானந்த விளக்கமுறையும் பதினோராம் அத்தியாயத்தில் அஞ்சன் சரிதி ஆரம்பம் அஞ்யன் என்பதை உருவப்படுத்தி இதில் ஒரு சரித்திரம் என்ற முறையிலே குணாசிகளை சொல்கிறது அஞ்ஞானம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் இந்த குணங்கள் வெளிப்படும் அர்த்தம் அந்த குணங்கள் வெளிப்படும்போது அந்த குணங்களுக்கு காணாம இருக்குன்னு அஞ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம் ஆகவே இந்த சாஸ்திரத்தில் அழகாக பாடல் மூலமாக தத்துவ விஷயங்கள் காட்டுகிறார் இதை நம்மிடத்தில் அவ்வளோ இருக்கு அடுத்து வேண்டிய அவ்வளோ இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் மனதில் தங்கியிருந்தேனா ஆகவே இதெல்லாம் ஞானத்துக்கு தடைகள் இதை போக்குறதுக்கு பகவான் குருநாதராக அவதாரம் பண்ணுறாங்கன்னு அடுத்த வார்த்தையால் சொல்ல போகிறார் காமாதி படை செருக்கு பழையளித்துிான படை செருக்கு பழையழிச்சு தொந்தயுத்தம் குடிக்கிறமாக சொல்லி அஞ்சன் நாசம் பின்னால் சொல்ல போகிறார் இப்படி சாஸ்திர போக்கை கொண்டு போகிறார் இனிமேல் தான் சாஸ்திர ஆர்வமே இனிமே தான் இது வரைக்கும் அத்திவாரம் தான் அதில் முன்பாட்டில் அகலை போய் சொன்னார் தாரபுத்திர எல்லாம் அஞ்சன் சொல்லக்கூடிய சரீரமாகிய கோட்டைக்கு அகலாக இருக்கிறார்கள் அது தாண்ட முடியாது அப்படிப்பட்ட ஆழமாக அகலமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பாட்டில் அவதாரிகை ஆத்மாவை யான் என்பது அறியாமல் தேகாதிகளை யான் எனது என்னும் சங்கல்பமே கோட்டையான் அந்த அகழ் சுற்றி இருக்கிற அதற்கு கோட்டை அது சங்கல்பந்தான் யானின சங்கல்பந்தான் கோட்டை அதே பற்றி சொல்கிறார் இதன் பொருள் யான் இன்னான் இவன் இன்னவன் என்று உயர்த்தாது தேகாதிகளுக்கு வேறாயிருக்கும் ஆன்மா சச்சிதானந்தம் பஞ்ச கோஷாபிமான சிதாபாசன் ஆழ்த்து ஜட துக்க வடிவம் என்று அறிந்து தான் உயர்நிலை பெறாமல் இப்படி விசாரித்து பார்க்கணும் விசாரித்து பார்த்தாக்கா மேன்மை கிடைக்கும் அப்படி இல்லாமல் யான் எனது என்கின்ற பதனம் செய்து தேகத்தில் யான் என்றும் தாரபுத்திராதிகள் இடத்தில் எனது என் அபிமானம் செய்து பதனம் அபிமானம்னு அர்த்தம் ஈசன் தன்னாலும் இது போக விடுமாறு முடியாது பரமேஸ்வரனாக இருந்தாலும் இவ் அபிமானத்தை விட்டு நீங்க முடியாத சங்கற்பம் ஆம் சலியாத மதில் என்பார் அங்கே எள்ளுக்கு அந்த சின்னலா போட்டுக்கணும் மனோ கற்பனையாய் அசைக்க முடியாத இதான கோட்டை மதில் என கூறான்னு இருப்பார் ஆகவே இந்த பரமேஸ்வரனாயிருந்தாலும் கூட இவ்வமானத்தை விட்டு நீங்க முடியாதன்னார் இதை ஆத்மபுராணத்திலே வருது காரணபுறமும் மயாடு சாதனமா காரணப்புறமும் கூட பிரதிபித்தவுடனே ஒன்றும் புரியலையாம் இந்த பிரதிபத்துக்கு இப்போ உஷாரம் பண்ணாராம் உஷாரம் பண்ண பிறகு தான் ஒவ்வொரு நான் பிறகும் சொல்லுவோம் என்று நிச்சயம் செய்து அதன் பிறகு சர்வஜி மூலமாக மற்ற தமிழக ரஜோகத்தின் மூலமாக உலக சீரீஸ் பண்ணுவோம் ஏகன் என்று அப்போ தான் தங்கள் பண்ணாராம் என்று சொல்லப்படுறோம் பரமேஸ்வரன் கூட அந்த அஞ்ஞானமானது சிறிது நேரம் மறைச்சிருக்கு தன்னுடைய உண்மை காட்ட முடியாமல் தடுக்குது அதே காரி பிரம்மங்களுக்கும் அப்படித்தான் அவர்களும் சிறிது காலம் சிறிது சிந்தனை பண்ணி தெளிஞ்சிட்றாங்க இதுபோல் சொன்னால் கேணி தண்ணி நிறையா இருக்குது ஒரு கல் போடுங்க ஆடாமசாமல் இருக்குமா அலைகள் போய் அப்போ தான் ஓயாது அப்படி போல் அந்த அஞ்ஞானத்தில் பிரதிபித்த சிதாபாச பாகம் கல்லு கொடுந்த மாதிரி கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு உள்ள தெரியல அது மாதிரி தெளிஞ்ச போகிறது விவரம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அஞ்ஞானத்தினுடைய சாமர்த்தியம் அப்படி இருக்கு அது கலங்கிரம் கலங்கும்போது தெளிஞ்ச பிறகு தான் விவரம் தெரியுது அது அவர்களுக்கே சிறிது காலம்னால் நமக்கு எவ்வளோ காலம் செல்லும் அவர்கள் சுயமாகவே தெரிந்து கொண்டார்கள் நாமும் குருமுகமாக திருந்தணும் குரு வகர் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது பல காலம் ஆகும் என்பது கருத்து இது தோழ நிலை வாஸ்தவமாகவே ஞானம் வந்தவர்களுக்கு இப்போ தான் அஞ்ஞானம் வந்தது இப்போ தான் போச்சுன்னு பவன் வந்துடும் இது கடைசி நிலை ஒரு கணம் வறந்தது ஒரு கணம் அப்புறம் நினைத்து கொண்டது விசாரம் என்ன போயிடுச்சே இதுக்கு இவ்வளோ ஒரு பவானம் ஏற்பட்டதா என்று விசார சாத்திரம் வருது அந்த ஒரு பவனை அப்போ தான் இப்போ தெரியாது எது போகல சொப்பனம் போல சொப்பனத்தில் நூறு வருஷம் அனுபவம் எழுந்து பார்த்தாங்க கிடையாது அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு என்னையாது அஞ்சு நிமிஷத்தில் நூறு வருஷம் அனுபவமா அப்படிங்கிறோம் அப்படி போல் அனந்தங்கோடி வருடங்கள் கற்பங்கள் போனதாக ஒரு பாவனை ஏற்படும் ஆனால் ஞானம் வந்த பிறகு அவர்களுக்கு எப்படி இருக்குமென்னா இவ்வளவு ஒரு சில நேரத்தில் மறந்து இப்போது தான் ஞானம் வந்த பிறகு பார்த்தா மறந்தது ஒரு சிறிது நேரம் அது சிறிது நேரத்தில் இவ்வளவு ஓடி வருடங்கள் போனதாக கற்பங்கள் போனதாக ஒரு பாவனை ஏற்பட்டது அந்த பாவனைக்கு பிறகு இப்போது பிரமஸ்வரமாயிருக்க பாவனை ஏற்பட்டது என்று உணர்வு ஏற்படும் இதுதான் வருந்தத்தில் கடைசிய நிலை தன்னுடைய உண்மை சொருபத்தை சிறிது நேரம் தான் மறைக்காது மறைத்த பிறகு அது பாவனையானது சிறிது நேரம் மறைத்தது பிறகு விசாரத்தினாலே நீங்கி விட்டது அவ்வளோதான் இப்படி எத்தனையோ காலமாக தோற்றது ஒரு மயின் சாமர்த்தியம் அதெல்லாம் சொப்பனத்தில் நூறு விபமாக நூறு விபமும் கூட தோட்டலாம் இன்னொரு பத்து நிமிஷம் கூட ஆயிருக்கலாம் இது ஜாக்கிர சோப்பிட்றதுக்குள்ள ஒரு வாஸ்தவமாகவே ஆத்மானத்தில் அஞ்ஞானம் எப்போ வந்து சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அனாதின்னு சொல்லப்படுது விசாரணை பண்ணி பார்த்தா அது எங்கே போச்சுன்னு சொல்ல முடியாது இடையில் ஒரு காலத்தில் இவ்வளோ தோற்றம் பண்ணும் விதாஸ்து அப்படியே வருஷ கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டு போட்டு காட்டுவார்கள் வரிசையாக இருக்க என்ன என்ன என்னவே முடியாது அத்தனை கோடி வருஷம் ஆச்சான் இவ்வளோ ஒரு சிறிது நேரம் தான் காட்டுவார்கள் ஞானத்தின் மகிமை அடிப்படை சாமர்த்தியம் அப்படி நிச்சயம் வந்துடுது அந்த திடஞானிகளுக்கு அதனால தான் அவர்களுக்கு மனது வெளிமுக நாட்டம் ஆகிறதே இல்லை என்ன இருக்குது இல்லை ஒரு நுமே கிடையாது என்று அவர்களுக்கு நினைக்கும் போதெல்லாம் மன ஒடிக்கிறோம் சிரிப்பு அதனால தான் அந்த சிரிப்பு சாமின்னு பேரை வச்சார் அவர்களுக்கு திச்சுக்கிட்டே இருந்தார் அவர்கள் நமக்கு ஒரு மயக்கம் மயக்கம் தெளிஞ்சவர்களுக்கு சிரிப்பு தான் வரும் அதனால தான் இந்த ஈஸ்வராதிகளுக்கு பரமேஸ்வரனு கூட இருந்தாலும் ஈ அபிமானத்தை விட்டு நீங்க முடியாது அப்படிப்பட்ட சாமர்த்தியம் இந்த மாய்க்கு உண்டு நாமும் திருதலாக இருந்தால் பண்ணுறோம் ஆனாலும் தெரிவிக்கிற மாதிரி தோற்றோம் சத்துவணம் வந்து விசாரம் பண்ணி ஞானம் அடைந்தவர்களுக்கு அப்படி தான் தோற்றுறோம் இவள காலமாச்சு அப்படின்னு ஒரு மயக்கம் சொந்த மாதிரிதான் அப்படி ஒரு மயக்கம் தகாத காரணம் செய்வார்கள் நாடகத்தில் பொம்பளை வேசம் போட்டுக்கிட்ட ஆறாங்க பொம்பளை ஆயிருவாலை அப்படி ஒரு பிற்காலத்தில் வரக்கூடிய பாமர மக்களுக்காக காமிக்கிறது அப்படி திருத்த மாதிரி புராணங்கள்லாம் ஒரு நாடகமாக வச்சுக்கணும் அது உண்மையாக நினைச்சால் நம்பக்கூடாது நமக்காக நடித்து காட்டினது அப்படின்னு வச்சுக்கணும் அப்படி வந்துடும் அப்படிங்கிறது ஆகவே இதெல்லாம் இதெல்லாம் காரணம் அஞ்ஞானிய சாமர்த்தியம் அஞ்ஞானமானது அந்த கூட இதை பரிணாம அடையக்கூடிய யோகி இருக்கிறதுனால அது எது எப்படி எப்போது பரிணாமன்னு சொல்ல முடியாது அந்த சமயத்தில் வரக்கூடிய குணங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருந்து பழகினுடைய சாட்சியமாகப்படாது ஒரு சாட்சியமாகிறது அஞ்ஞானத்தின் காரியம் சாட்சியாக இருந்தாக்கா சம்பந்தம் இல்லாமல் போயிடுது அது வாசனா பிரகாரம் போய் ஓஞ்சிரும் நாம் சம்மந்தப்படுத்துறது இல்லை நம்முடைய சம்மந்தம் ஏற்படும் போது வேக அதிகமாகும் வண்டி உருளை உருளை விட்டோம் அது அது வந்து நிறுத்திட்டோம்னா வேக இருக்கு வரைக்கும் நின்னுக்கும் நாம் சுற்றிக்கிட்டே இருந்தால் அப்புறம் வேகம் போய்கிட்டே இருங்க அப்படி போல் இந்த மாயை மாயா எல்லாம் அந்த ஆபா சம்பந்தம் இருந்தால் தான் சேட்டை பண்ணும் என்ன பண்ணாது அதனால தான் ஈஸ்வரனையும் அது மயக்க செய்யும் அப்படிங்கறத சொல்கிறது பரமேஸ்வரனாக இருந்தாலும் இவ்வானத்தை விட்டு நீங்க முடியாது அவ்வளோ சாமர்த்தியம் அந்த அஞ்ஞானத்துக்கு உண்டு வேலைப்படி நல்ல இரஜும் சத்தும் கலந்தது கலக்கும் போது எப்படி இருக்கும் உண்மை தெரியறதில்லை கலங்கிய ஜலத்தில் நம்முடைய முகம் தெளிவாக தெரியாது முகம் தெரியும் தெளிவு இருக்காது புள்ளி விழுந்த மேடுபல்லமான கண்ணாடியில் முகம் எப்படி இருக்கும் கூடாதான் இருக்கும் சுத்தமான கண்ணாடியில் சுத்தமாக தெரியும் அப்படி போல் நம்முடைய முகமானது ஆத்மா அவனுடைய பரிஜயமானது மனசத்துவத்தில் இருக்கிறதுனால விளக்கம் தெரியறதில்லை தெரியாதனாலே வரக்கூடிய கோளாறுகளை பற்றி தான் சாஸ்திரம் சொல்லுது நமக்கு நீங்கள் விசாரம் பண்ணி தெரிவிலையானால் சொத்து கோணத்தை கடைப்பிடிக்கலாம் ரஜகோணத்தை நீக்கிடலாம் நீக்கிட்டோம்னா உண்மை புரியும் ஏன் புரிந்த பிறகு நீ இருக்கலாம் என்பது சாஸ்திரம் கருத்து அதை இங்கே அஞ்சு பேர் சொல்கிறேன் ஓராத வாமூடி உணர்வெண் குடாரம் பாராத பொல்ல படைவீடு சூழப்படும் காடுதானே அவதாரிகை ஞான மார்க்கத்தில் செல்லாமல் மறைக்கின்ற பாவத்தொழிலே படைவீட்டை சுற்றி உள்ள முட்புதற் காடு எனல் அதில் அகழ் சொன்னார் இந்த சோழமாகிய பட்டணத்திற்கு அதாவது சரீரமே ப பட்டணம் அஞ்சனுடைய பட்டணத்தான் அ சுத்தி தாரபுத்திரி அவர்கள் சொந்தக்காரங்கள்லாம் அகலாக இருக்காங்கன்னு சொன்னார் இப்போ ரெண்டாவது இந்த அய்மானம் யான் எனதுன்னு சொல்லக்கூடிய அய்மானம் இருக்கு அதுதான் சங்கர சங்கர்பம் அதுதான் கோட்டை சங்கர்பம் கோட்டை யான் எனதுங்கிற சங்கர்ப்பம் இருக்கு அது இந்த சரீரமாக பண்ணது கோட்டையாக இருக்குது மகிழ்ச்சி வரும் அவ்வளோ யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானூர்க்கும் இறந்து உலகம் போகும் அண்ணாள் இந்த ரெண்டு எண்ணத்தை போக்குறது இவ்வளோ பாடுபட வேண்டும் யான் எனது எதில் யான் சரி வைத்தால் நான் எனது மற்ற சரி சம்பந்தமாக பொருள் எனதுங்கிறது அதுதான் இந்த ரெண்டு எண்ணத்தை நீக்கிட்டமுன்னா சொற்காத பதவி இல்லை அது கூட மேலான பதவி கிடைக்கும் வள்ளூர் சொல்கிறேன் அப்போ தான் சொருபத்துக்கு போகும் அதிஷ்டானத்தை நாடும் அது வரைக்கும் சுற்றிக்கிட்டே தெரியறது தான் இந்த ரெண்டு எண்ணம் ரெண்டு இணைத்து எவ்வளோ வலுவிற்கு பாருங்க யான் சரீரத்தில் நான்ங்கிற புத்தியம் சரி சம்பந்தமான விஷயங்கள்ல எனதுங்கிற புத்தி ரெண்டே ரெண்டு தான் இந்த ரெண்டு செய்கிற வேலை இவ்வளோ இருக்கு பாருங்கள் இப்போ அடுத்தது அந்த அரண்மனையை சுற்றி கோட்டையை சுற்றி முள்ளு காடு வச்சுருப்பாங்க கோட்டை கோட்டைச்சோறு அதுக்கு அந்த பக்கம் முள்ளு காடு வச்சுருப்பாங்க ஏற்குயாலும் வரக்கூடாதுங்கிறது இதன் பொருள் உணர்வோ என் கோடாரம் ஓராதவா மூடி முள் ஊடு ஒருத்தர்க்கும் ஒண்ணாமல் ஞானம் என்கின்ற கோடாலியை உணராதபடி மறைத்து ஞானம் என்று சொல்லக்கூடிய கோடாறு இருந்தால் வெட்டுப்படலாம் காட்ட அந்த கோடாறு இல்லை மறைஞ்சு போச்சு இருக்குது மறைத்து இருக்கு கா வெளிச்சடம் காணும் முளை போன்று இருப்பதின் மத்தியில் சென்று அழித்தற்க முடியாமல் யாரும் பாராத எப்படிப்பட்டவர்களும் ஆராய்ந்து அறியாத பொல்லா ஒழுக்கம் இழுக்கு படை வீடு காடு கொஞ்சமாக பாதகங்களாகிய கா குற்றங்களே படை வீட்டினை சூழ்ந்திருக்கும் காடாக இருப்பதாம் இந்த படையிலெல்லாம் ஒரு காடு வேணும் அந்த காடானது இது மஞ்சமான பாதகங்கள் கொலை களவு கல்காமம் சோது இது பெரிய பாதகங்கள் சிறிய பாதங்கள் போய் ஏமாத்துறது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது வஞ்சகம் பண்ணுறது இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்கே இதெல்லாம் சிறிய பாவங்கள் சிறிய பாவங்கள் அதிகமாக சேர்ந்தால் பெரிய பாவத்துக்கூட மிஞ்சிடும் அப்படிப்பட்ட புதல் இதெல்லாம் முள் புதர் ஆகவே இது ஞானமென்னு சொல்லக்கூடிய கோடாரி இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சிருக்கு அந்த புதற்குள்ளே தான் இருக்குது அவளை மறைச்சிக்கிட்டான் வேட்ட முடியாத நில இருக்கு ஆகவே புதரை பற்றி சொன்னார் முள் இந்த பாட்டில் சொல்லியாச்சு அழகற்ற விபரீத விளைவிக்கவுரியார் அளவற்ற படைவீரர் அவர் சுற்றமுடனே உலகத்தை முழுதால் உணர்வற்ற கெடுவன் உருவத்தை இருள் வேரோடு உபமிக்க வரு சண்மார்க விரோதிகளை படைவிராக கொண்டு மூன்று லோகத்தையும் அரசாள்வது அஞ்சவேந்தன் எனல் சன்மார்க்கம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் விரோதம்தான் துன்மார்க்கமெல்லாம் உறவு இப்படி செய்து கொண்டு மூன்று லோகத்தையும் ஆட்சிப்பட்றதாவது ஒரு வேலை அஞ்சானத்தின் வேலை இதன் பொருள் அழகு அற்ற விபரீதம் விளைவிக்க உரியார் எண்ணில்லாத வேறுபாடுகளை பரம்பொருளை ஜீவேஸ்வர ஜெகத்தாக தோற்றுவிக்கத்தக்கவர்கள் ஒரு பரபிரமம் இருக்க பரபிரமத்தை ஜீவேஸ்வர ஜெகத்தாக பானம் பண்ணி அனந்தங்கோடு விதமான விவகாரங்கள் செய்வார்கள் அளவு அற்ற படைவீரர் எண்ணில்லாத சேனா சுரர்களாம் அவர் சுற்றமுடனே அவருடைய பந்துக்களோடு உலகத்தை முழுது ஆளும் லோகத்தையெல்லாம் அரசு வருகின்ற உணர்வு அற்ற கெடுவான் உண்மை உணர்வு இல்லாத கெட்டவனுடைய அஞ்சனுக்கு உண்மை உற கிடாது உருவத்தை உவமிக்க அருகு வா போட்டு உவமிக்க இருள் வேரோடு அரிது வடிவத்தை உமானம் ஒரு அந்தகாரத்திற்கு அந்நியமாய் இல்லை என்பதுதான் இந்த அஞ்யனுக்கு உதாரணம் சொல்லணும்னா இருட்டை தான் சொல்லணும் வேறு எதுவும் சொல்ல முடியாது ஆகவே இந்த அஞ்ஞானம் என்ன பண்ணுது சன்மார்கர்களை விழுத்து துமார்களே உறவு பண்ணுது அதோடு சன்மார்க்கு உருவாதமும் பண்ணிக்குது இதனால் என்ன மூணு லோகங்களுக்கு போகிறது வர்றது வேலை தான் போகிறது வர்றதவிர வேறு வேலை கிடையாது என்று இந்த அஞ்சனுடைய செயல்பாட்டை சொல்லி கருதும் ஒரு பொருளை ஒரு கணமளவில் அடையவிகள் கடவுமவன் விடைய ரதமே வருதி செயல் முழுதும் ஒரு நொடியளவில் வலிசுழல் வரு கவன மனதுரகமே அவதாரிகை அஞ்ஞன் நினைத்த பொருள் அடைதற்கு கணத்தில் விடயங்களாகிய ரதத்தில் மனமாகிய குதிரையை பூட்டி அடைவன் எனன் நினைத்த பொருளே அடைவதற்கு ஒரு சென்ன நேரத்திலேயே விளையங்கள் ஆகிய ரசத்தில் விஷயங்கள் சத்தர் பரிசு ரூபாய் ரசகஞ்சம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆ ரசத்தில் ஏறுகிறது ஏறுகிட்டு மனமாகிய குதிரையை இப்படி செய்கிறானோ அந்த அடவனுக்கு கொச்சி கொட்டி கொட்டு போட்டுக்கணும் இதன் கருதும் ஒரு பொருளை தான் எண்ணும் ஒரு வஸ்துவை ஒரு கணம் அளவில் ஒரு சில நேரத்தில் அடைய இகழ்கடவும் அடைவதற்கு வலிமையாய் செலுத்தும் அவன் விடையரதம் அஞ்சனது சப்தாதி வடியங்களாகிய ரதமும் ஒரு திசைகள் முழுதும் வாரா திக்குகள் எல்லாவற்றிலும் ஒரு நொடியளவில் ஒரு நொடி போதில் வலி சுழல ஒரு கவனமான துறகம் வலிமை வேகமாக செல்லான் என்ற மனமாகிய குதிரையும் ஆம் இங்கே அஞ்சனுடைய ரதமானது விஷயங்கள் குதிரை மனசு அது விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய ரதத்தில் இந்த மனமானது குதிரையை போட்டின உடனே வேகமாக கிளம்புது அதாவது என்ன அர்த்தம் மனோராஜ்யம்னு அர்த்தம் மனோராஜ்யம் செய்யறது அவர் தீவிரமாக இருக்குன்னு காட்டாரு இது ரஜமாக வர்ணிக்கிறார் விஷயங்களை குதிரையாக வர்ணிக்கிறார் மனதை இதில் சங்கல்பங்கள் அதனால் மனதில் சங்கல்பங்கள் தான் ஒரு நொடியில் போய் ஆசை ஏற்றுக்கிறது ஒருவனுக்கு வெளிநாடு போகணுன்னு ஆசை இருக்கும் காசு கிடையாது அப்போ என்ன செய்யறது மனதான் மனதாஜி பண்ணிக்கிறது தான் வெளிநாடு போனதாகவும் அங்கே போயிட்டு வந்திங்க சொல்லியிருக்காங்கல்ல அதுபோல் நாமனும் அங்கே வியாபாரம் பண்ண ஒரு மனவாஜி பண்ணிக்கிறது அப்படி ஒரு சந்தோஷம் அதை திருப்தி அடையும் அந்த மனசில் பல அது அதே மாதிரி செல்வந்தில் பார்க்கும்போது நான் மணக்காரர் இல்லையேன்னு ஏக்கம் வரும் அப்புறம் மனராஜ் பணம் பணக்கார மாதிரி மனராஜ் பண்ணிக்கிறான் அப்படி பண்ணிக்கிட்டால் அந்த மனசு சமானம் அடையும் இதுலேயும் சமானம் இல்லைன்னா சொப்பனத்தில் வரும் அப்புறம் வந்து திருப்தி அடையும் அங்கே தான் பெரிய பணக்காராகவோ விளையாடு போனதாகவோ நல்ல பல அரிய காரியங்கள் சாத்தியாகவோ இங்கே வாசனைகள் எப்படி மனராஜ்ஜம் பண்ணி பண்ணி இருக்கோ அதெல்லாம் அங்கே ஓரளவுக்கு நிறைய வரும் அப்புறம் ஜார்ட்டு வந்த பிறகு சிந்தனை பண்ணி பார்த்தேன் இதெல்லாம் நாம் நினைச்சே தான் உடச்சா பண்ணான் என்று முடிவு பண்ணலாம் இந்த விளக்கம் தெரியாதவங்க தான் நான் சொப்பனத்தில் அங்கே போனேன் இங்கே இப்படி வந்தேன் அப்படி வந்தேன்னு பெருமாடிச்சுக்கிறது போகிறதாவது வரதாவது ஒன்றும் கிடையாது இது மனதோடைய சாமர்த்தியம்னு சொல்லலாம் இது கட்ட இந்த மாதிரி ரதம் இல்லை அங்கே ரதம் எப்படி சரீரம் ரதம் அந்த இந்திரியங்கள் இதுதான் மனம்தான் கடு காலம் சாரதி புத்தி அதில் ச அதில் ஊன்று செல்லக்கூடிய ஜீவன் என்று அப்படி வர்ணிக்கிறார் இங்கே அப்படி இல்லை இங்கே மனோராஜ்ஜியத்தை சொல்லும்போது இந்த விஷயங்கள் ஆகிய ரதத்தில் குதிரை மனமாகிய குதிரையை கட்டி ஜீவன் செவாரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் வித்தியாசம் நூலாசிரியர் பல விதமாக வர்ணிப்பார்கள் ஆகவே எண்ணங்களுடைய கோளாறு தான் எல்லாம் அதாவது ஒரு எண்ணம் உண்டாகிறதுக்கு நாலு விதமான காரணங்கள் இருந்தால் எண்ணம் உண்டாகும் சம்பந்தம் சாதிசியம் சம்ஸ்காரம் பிராரந்தம் ஏன்னு சொல்லி இந்த நாளில் ஏதாவது ஒன்று இருந்தால் சங்கல் உண்டாகும் உண்டாகாது இதை பார்க்குறோம் அதே மாதிரி எங்கேயோ பார்த்து ஞாபகம் வரும் சம்பந்தம் சாதிர்சியம்னு பேர் சம்பந்தம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான் இதேபோல் இன்னொருத்தர் பேசுகிறது ஞாபகம் வரும் சம்ஸ்காரம் இது ரெண்டும் இல்லைன்னா பழைய வாசல்கள் இருக்குதுல்ல அது ஞாபகத்துக்கு வரும் அப்படி இல்லைன்னா பிராரதம் சூல்ண்டிவிடும் சில எண்ணங்களை சூழ்விடும் ஆக சம்பந்தம் சாதிர்ஷ்யம் சம்ஸ்காரம் பிரார்த்தம்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான ஏதுக்கள் காரணம் இல்லைன்னு ஒரு சங்கல் உண்டாகிறது இதெல்லாம் நாள் எங்கே வருது எப்படி வருதுன்னா சின்ன சின்ன வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படி வேகத்தை கணக்கிட்ட முடியும் ஆகவே இந்த ஒரு எண்ணம் உண்டாகி இன்னொரு எண்ணம் உண்டாகி இடைவெளி உண்டு இது திருவாரஷியத்தில் காட்டுவார் கோடு போட்டால் காட்டுவார் ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு இடைவெளி உண்டு அப்படின் அது நமக்கு தெரியறதில்ல போகிற வேகத்தில் அது உதாரணம் சினிமா படம் சுருள் இருக்க அதில் பார்த்துக்கலாம் பார்த்தவங்களும் தெரியும் பல படங்கள் தெரியாது இடையிடையே ஒரு கோடு இருக்கும் ஒரு படத்துக்கு ஒரு படத்துக்கு கோடு இருக்கும் ஆனால் ஓடும் தெரியாது வேகத்தில் அது ஓரளவுக்கு அந்த கருப்பு கோட்டு தெரியாது ஏன் படம் தான் தெரியும் அப்படி போகல ஒரு எண்ணத்துக்கு ஒரு எண்ணத்துக்கு இடைவில் உண்டே உண்டு உண்டு ஆனதுனால தான் எண்ணங்கள் மாறுவதற்கு ஏறுது உண்டு மாறாது இடையில் இல்லைன்னா ஓட்டிக்கிட்டே இருக்கும் விரோத எண்ணங்கள் அதெல்லாம் மாறாது உறவு எண்ணங்கள் இப்படி மாறி மாறி வருது இல்லவா அது எண்ணத்துக்கு எண்ணத்துக்கு இடையில் உண்டு அப்போ தீப ஜுவாலும் இருக்குதுல்ல ஒரு தீவிரம் ஜுவாலுக்கு இடையில் உண்டு ஆச்சுவெல்லாம் தண்ணீர் போவதில்லை ஒன்று கொண்டு இடைவெளி உண்டு இருந்தாலும் அது பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தத்தை காட்டிக்கிட்டு போகுது அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது பிரிக்க முடியாது பிரிக்க முடியக்கூடாது பிரிக்க முடியறதுனால அந்த சம்பந்தம் இடைவில் உண்டுன்னு அர்த்தம் அதனால் இது என்ன கூட்டங்கள் இருக்கின்றனவே இதெல்லாம் சென்னை சென்னையாக போய்கிட்டே இருக்கும் ஒரு இப்படி போய் ஒன்று நினைக்கிறது எத்தனையோ போயிடுச்சு நாம் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மனமாகிய குதிரையை கட்டி விஷயங்கள் என்று சொல்கிற ரதத்தை ஓடிக்கிட்டு போகுது அப்படின்னா இது ஒரு மனராஜ்யம் பேர் மனுராஜ்யம் இடமாட்சியன் சொன்னாக்க சொப்பனை வரும் சொப்பனத்தில் திருப்தி அடைஞ்சாக்க அதோட சாந்தி அடையும் திருப்பி இன்னொரு சொப்பனை வரும் இன்னொரு சப்பத்தில் வரும் திருப்தி இல்லைன்னா வந்துக்கிட்டே இருக்குது அந்த பாட்டுக்கு அது இல்லைன்னா மீண்டும் மனுராஜ்ஜியம் வரும் அப்போ சமான அடையும் அந்த மனது நீங்கள் ஒரு எண்ணம் வந்துடுச்சு இது வேண்டாம் இது எல்லாம் வெறுமலாட்சியை பண்ணி என்ன பண்ண போகிறோம் அடங்கி பாருங்கள் அப்புறம் அந்த நேரத்துக்கு அடங்குமா இருக்கணும் அடங்கியும் அடங்க அதுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்து அது சுக சுகதுக்கத்தை காட்டிடணும் காட்டினாக்க அப்புறம் அடங்கணும் எவ்வளோ வேலை பண்ணிருக்கு இந்த மனது அது குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் இதாக விசாரம் பண்ணி போயிரு அப்படி விசாரம் பண்ணுற பண்ணுறது தான் தொடர்ந்து எது தவம் பண்ணி அப்படி தொடர்ந்து சவம் பண்ணுறது தான் மும்மூட்சிக்கடைய வேலை அபியாசி வேலை தான் இதை தொடர்ந்து அதே வேலையாக இருந்தால் மூணாம் பூமின் பேர் இடையிடையே விட்டு விட்டு செஞ்சாக்க ரெண்டாம் பூமி இது எல்லாத்தையும் தீவிர மும்மூட்சத்தம் மோட்சியை முதல் பம்மின் பேர் ஆக இப்படி ஒரு கிரமெல்லாம் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு இருந்தாக ஞானம் நாலாம் ஞானம் கிடைக்கும் சரி அது இல்லையா சிரவணமன்ற வேலை தான் சிரவணம் பண்ணுறதுனால ஓரளவுக்கு விளக்கம் கிடைக்குது என்ற ஒரு திருப்தி அடையலாம் அவ்ள தான் பிரார்த்தத இடம் கொடுக்குறேன்னா அது வந்து திருப்பி வரணும் ஆனால் திருச்சி வர்றதில்லை திருப்பி வராமல் தான் இருக்கணும் ஞானம் வர வர திருச்சி வரப்படாமல் சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏன் திருச்சி வந்துச்சுன்னா படிக்க மாட்டான் இல்லை அப்புறம் விசாரம் பண்ண மாட்டான் இல்லை அதுக்காக இது வரைக்கும் திடஞானம் வருது அது வரைக்கும் அடையணும் அடையணும் ஆசை எடுத்துக்கிட்டே இருக்கணும் காசிக்கு போகணுமென்னு ஒரு பிரயாணம் பண்ணிட்டான்னா காசிக்கு போகணும் போனேன் என்ன திடமாக போய் சேருவான் என்ன காசிக்கு போய் என்ன பண்ண போகிறோம் இது இப்போ அந்த வரைக்கும் சேர்ந்து திரும்பிட்டா அப்புறம் என்னந்த இடமில்லைன்னு அரசான் கஷ்டங்கள்லாம் சகிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும் அது இடம் இருந்தால் தான் போக முடியும் இல்லை போக முடியாது அப்படி போல் இங்கே மற்ற உலக விஷயங்களில் எப்படி இருந்தாலும் கூட கர்மானசை தீர்த்து அடைஞ்சாலும் கூட ஞான விஷயத்தில் என்றைக்காக ஒரு நாளைக்கு அந்த நிலை அடையணும்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கணும் அது உங்களுக்கு சொத்துன்னு போயிடும் வரும்போது வருந்தாலும் அது என்ன திடப்படுறது தப்பு இல்லை வருந்துகிறப்ப தனியறி நெறையிலே மனத்தான் வருந்துகிறப்ப எதுக்கு தனி நெறியிலே வருத்தப்படலாம் உழைப்புல வருத்தப்படுறதுக்கு அது அஞ்சு பேர் ஞானம் அடையணும் முத்தி என்ற ஒரு மிக வருத்தப்படுறவங்க அது நியாயமான வருத்தம் அது அடையத்தக்கது தான் அது அடைஞ்சா அந்த வருத்தம் இருந்தால் அடைய முடியும் ஞானம் அது இல்லாமல் ஆமாம் நம்ம தான் ஞானம் வரப்போகுது நாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வராது உலக விஷயங்களில் வருத்த வரது இருக்கு அது அஞ்ஞானன் பேர் அது படப்படாது ஆனால் அதுதான் படுறோம் ராமீஸ் சொல்கிற மாதிரி பகவானை நினச்சி ஒரு சொல்லி தண்ணி விட மாட்டேங்கிறான் குடும்பத்தை நினச்சி ஊர்வல் நினச்சி குடம் தண்ணி வர்றான் என்ன பண்ணுறது கண்ணில் தண்ணியாக வரமாட்டேங்கிறா குடங்குடமாக தண்ணி வர்றான் துக்கத்துக்கு துக்கணி வர அப்படி பாருங்க அப்படி போல் உலக விஷயங்களை பற்றி கவலைப்படவே கூடாது அது கர்மத்து கடா திருப்பி அடைஞ்சிக்கணும் அதில் திருப்தி வரணும் இல்லை திருப்பி வரக்கூடாது எப்படி அடையணும் அடையணும் ஒரு எண்ணம் எழுந்துக்கிட்டே இருந்தால் அது கொண்டு போடும் அது அந்த எண்ணம் இல்லையான்னு சொன்னாக்கா அப்புறம் அந்த மார்க்கம் மாறி போயிடும் அப்படிங்கிறோம் ஓட்டுங்க சதாஜி இது வந்து நம்ம கோயில் கட்டது எப்படி ஒரு ஆசிரியரால் கட்டுறது விசாரம் பண்ணால் உள்ள பொருள் எல்லையே நல்லது கட்ட தெரிஞ்சுக்கிறது விசாரம் பண்ணுறது இப்போது ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரம் கொடுக்கல வாங்கல் இவங்கிட்ட கொடுத்தாக்க வருமா வராதா அன்றைக்கி ஞாபகத்திருக்கான் இப்போ கொடுத்தா கேட்குறானே பச்சைப்பாட்டு போடுறானே கொடுத்துடலாமா அன்னி யோசனை பண்ணுறது அண்ணா அப்போ கொடுத்தா வர வராது அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்ணுறவங்க இல்லை இதில் விசாரம் பண்ணிப்பாரு நல்லது கட்ட அது விசாரத்தை நம்ம அப்படி தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படி முடிவுக்கு பண்ணுறதுனா அது எந்த முடிவு நன்றாக ஆராய்ச்சி பண்ணுறது ஆராய்ச்சியான விசாரமும் ரெண்டு ஒன்று அது அது மனதின் காரியம்தான் மனதில் விசாரம் உண்டு ஆராய்ச்சி உண்டு மனோஜம் உண்டு இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஆசா வரும் ஆசா பாசங்கள்லாம் நிறைவேறலன்னு சொன்னால் ஏற்படும் அது துக்கத்துக்கு நாம் திருத்தம் பண்ணுறோம் இல்லை அதெல்லாம் விவேகம் ஒன்று போய் இது நல்லது கெட்டது இந்த வழி போகப்படாது இது வழி போகலாம் என்றெல்லாம் விளக்கம் ஏற்படுறதில்லை இது விவேகம் ஒன்று போய் அது விவேகத்தை படி நாம் திடமாக செய்வோமே ஆனால் வைராக்கியம்னு போய் தீர்மானம் போட்டோம் தைரியம் பண்ணும் அது திடமாக செய்யணும் இன்றைக்கு போகலாமு நினச்சிக்கிட்டோம் இந்த ஊருக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டோம் நாளைக்கு காலையில் இருந்த ஒன்றே வேற போக்கா அப்புறம் வைராக்கியம் இல்லைன்னு அது திடமில்லை திடப்படுறது வைராக்கியம்னு பேர் ஆக விவேக வைராக்கியம் இருக்கணும் அது என்ன ஒரு செயல்படுத்துறதுக்குள்ளே ஆராய் முன்னாராய்ச்சி அதே விசாரம்னு பேர் அத்தகைய விசாரம் அது மனதினோடய காரியம்தான் ஆக இவ்வளவு செஞ்ச பிறகு செயல்படுத்துகிறோம் இல்லை அது விசாரம் அது மனதின் காரியம்தான் இந்த மாதிரி செய்யணும் இது தோளத்தில் வரக்கூடிய காரியம் தோளத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் சூட்சமத்தில் மனது ஒரு பயிற்சி இருக்கணும் இல்லை நம்ம செய்ய முடியாது அது அபியாசம் பண்ணி பேர் அதுக்கு அப் வாசனை வாசனை செய்ய முடியும் அப்புறம் வாசனை பிரகாரம் செய்யும்போது எந்தெந்த வாசனை எப்படி இருக்கு அப்படி தான் தோளத்தில் நடக்கும் சைக்கிள் ஓட்டுருக்கேன் என்ன திருப்பணும் அப்படி கொண்டு போ நினச்சிக்கிட்டா அது என்ன கை மனதின் வேலை அந்த மனது தானாகவே செஞ்சுவிடும் பயிற்சியின் வேகம் படிக்கிறோம் படிக்கிறது என்ன இந்த நான் என்ன குட்டியாக படிக்கிறாங்க அதுபோல் கண்ணை பார்த்தோன்னா அது மனது படிச்சிருது மனதான் படிக்குது அது வாய்மூலமாக படிக்கிறது அது இப்படி இவ்வளவு வேலைகள் அந்த மனதுக்கு இருக்குது ஒவ்வொன்றுக்கும் பிரிவினை தெரிஞ்சு தெரிஞ்சு செயல்படுவாள் குழப்பம் இருக்காது அதுதான் லாபம் மனது சாந்தி ஏற்படும் இல்லாமல் எல்லாம் ஒட்டி வந்தால் குழப்பம் பண்ணிக்கிட்டு என்ன போங்க மனதுக்கு ஏன் நிம்மதி இல்லைன்னு நிம்மதி எங்கேயும் வரப்போகுது மறைகள்ருமலர் அடியகள் பரவ நினை கிழர்கள் எனவோ அரணோட மீளது அகிலமடைய வேறும் அஞ்ச குலபதியானே அஜித பரணி மூலமும் அஜயதானந்த விளக்கோரையும் பதினாறாம் அத்தியாயம் அஞ்சன் சரிதை ஐயன் உடைய பட்டனும் சரீரம்தான் அத்தகைய சரீரத்திலே அதுக்கு அகழி மணி மக்கள் முதலானவர்கள் கோட்டை யான் எனது என்கிற அய்மானம்தான் அதன் பிறகு படைவீரர்களுடைய தீய செயல்களெல்லாம் படைவீர்களுக்கு முழு புதராக தீய செயல்கள் படைவீரர்கள் தீயர்கள் சுற்றர்கள் சேர்க்கை தான் அதன் பிறகு இந்த ஒரு கணத்தில் இந்திரியங்கள் மனதை துணியாக போய்விடும் மனம் இங்கே குதிரையாகவும் இந்திரியங்கள் வச்சிருக்கார் இப்படியெல்லாம் சொல்கிறார் இப்படிப்பட்ட இதில் இப்போது மேலும் சொல்கிறார் வேதங்கள் போற்றும் இறைவனில் போற்றாதது மட்டுமல்ல மும்மூர்த்திகளாதி தெய்வங்கள் என்பது முக்காலத்தும் இல்லை என்பது அங்கினது ஆணையாம் பொருள் பரன் ஒளி செய் அரும மறைகள் பகரும் மலர் அடியனைகள் சிரத்தில் பரமாத்மா விளங்குவதும் அரிதற்கு அரியதுமான வேத வேதாந்தங்களால் போற்றுகின்ற தாமரை மலர் போன்று திருவடி பரவ நினைகிறர் எனவோ வாழ்த்தி வணங்கமாட்டார் என்பது மாத்திரமா அரணோடு அரி அயன் இளது எனும் சிவபெருமானோடு விஷ்ணு பிரம்மா ஆகிய திருமூர்த்திகளும் இல்லை எனும்படி அகிலம் அடைய வெறும் அஞ்ச குலபதி ஆனையே சர்வலோகங்களுக்கும் சூன்ய ரூபனான அஞ்சவேந்தனுடைய கட்டளையான் இறைவன் ஒருவன் கிடையாது அப்புறம் மூர்த்திகளும் அவர்களும் கிடையாது யாருமே இல்லை அப்படிங்கிற கடவுள் இல்லை என்று சொல்கிறாங்களே அதெல்லாம் அஞ்சனுடைய பானை ஆதிக்க முடியும் அந்த காலத்தில் இரணகச நாராயணமானு சொல்லப்படாதான் இரணம்மானு சொல்லணும்னா உத்தரப்பட்ட அப்படின்னு புராணங்களை படிக்கிறோம் அதுபோல் கடவுள் என்று பேர் இருக்கப்படாது அவர்கள் இல்லவே இல்லை என்று சொல்ற கூட்டம் அஞ்சனுடைய வாரிசுகள் என்ற அர்த்தம் வழி அளவில் இந்த பிறர் ஒருவர் ஏதம் காணும் இடத்திலே அவதாரை நன்றி மறத்தல் தீத்தொழில் புரிதல் பிறர் குற்றம் காண்பதே சுதர்மம் எனல் அஞ்சன் சுதர்மத்தை பற்றி பாட சொல்ல என்ன சுதர்மம் இதன் பொருள் செய்ய அந்தகன் ஆகும் பிறர் செய்த நன்மைக்கு பிறவி கூடன் போல் அறியாதவனாகும் ஆகாப்படி நல்வழி பஞ்சமாக பாதகங்களை சுதர்மமாகச் செய்வன் பிறர் ஒருவர் ஏதம் காணும் இடத்தில் அளவு இந்திரனாகும் அந்நியருடைய குற்றங்களைக் கண்டு அறிவதில் எண்ணற்ற கண்களை உடைய இந்திரராக காணப்படுவான் பிறர் குற்றம்னா ஆயிரம் கண்ணும் வந்துடுமா பார்க்குறதுக்கு இந்த இவனுக்கு ஆயிரம் கண்ணான் இவனுக்கு ஆயிரம் கண் வந்துடுமா நன்றி மறக்கிறது நன்றிய விஷாசம் கொஞ்சமே இருக்காது அந்தகன் கூட நாயிருவானா இந்த மாதிரி அவனுக்கு செஞ்சிருக்காங்களா பேசாம இருந்துக்குவானாம் நன்றி நன்றிய செய்ய மாட்டேன் என்னென்று ஒன்றா இருக்கும் உயிர்னா உயிர்ல சேனின்றி கொன்ற மகருக்குன்னார் அதெல்லாம் கிடையாது நன்றி மறவாமையெல்லாம் நன்றி விசேசமே கிடையாது என்ன கூட அதெல்லாம் அஞ்சனுடைய சுதர்மம் கெட்ட காரியங்கள் செய்யலாம் சந்தோஷம் எவ்வளோ வேணும் கூட செய்வோம் அது அஞ்சனுடைய சுதர்மம்னு சொல்லப்படுது இத்தகைய சுதர்மம் உடையவர்கள் யாரோ அவர்கள் அஞ்சனுடைய வாரிசுகள் என்ற அர்த்தம் அந்த இனத்தை சேர்ந்தவங்க எப்படி வந்து கருத்து விலங்கு யார் தம் வார்த்தையுமே பொய்யெங்கி உரையேற்றோர்கள் புகழ்வது அங்கே தீசனங்கிறது சா மாறி இருக்கு அது தீக்கு பக்கத்தில் சா போட்டு சா அடிச்சு போச்சு எழுத்து மாறி போச்சு எழுத்து இருக்கு இடம் மாறி போச்சு அவதாரிகை தேகத்தையும் பெண்கள் உரையும் உண்மை தெய்வத்தையும் நல்லோர் வார்த்தையும் பொய் என்று இருப்பன் என இது அஞ்சனுடைய வேலை இதன் ஒரு மெய்யென்று இருப்பது உண்மை என்று நினைத்திருப்பது உடம்பினையும் இளையாரதம் விளங்கு வார்த்தையும் தேகத்தையும் பிரகாசிக்கும் ஆவணங்களுடைய பெண்களது வாக்குகளையும் பொய்யென்று இருப்பது பொய் என்பதாக நினைத்திருப்பது ஈசனையும் உரையற்றோர்கள் புகழ்வதும் பரமேஸ்வரனையும் ஒற்றமற்ற பெரியோர்கள் சொல்லும் உரைகளையே பகவான் நம்பி கிடையாது பெரியவங்க வார்த்தைகள் வேதங்கள் வாகனங்கள் நீதிநூல்கள் இதெல்லாம் போய் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது கருத்து ஆகவே இதெல்லாம் அஞ்சனுடைய சரித்திரம் நம்முடைய வாரிசுகள் எண்ணிய உலகம் உலகும் கீசனும் புள்ளிய பாவம் பொய் என்றே சொல்வார் பெண்ணினோடு ஆண் புணர்கின்ற நன்னிய யாவையும் என்று நாட்டுவார் என்று பௌத்தியில் ஒரு பாடுவார் எண்ணிய உலகமும் உலகில் கீசனும் புள்ளிய பாவம் பொய் என்றே சொல்வார் பின் என்ன செய்வாங்க எண்ணிய உலகமும் உலகிற்கீசனும் புண்ணிய பாவமும் பொய் என்றே சொல்வர் பெண்ணினோடு ஆண் புணர்கின்ற பெற்றியால் நன்னிய யாவையும் என்று நாட்டுவார் அதாவது ஆண் பெண் சம்மதி நடந்தால் குழந்தை உற்பத்தி ஆகுது உலகமும் உற்பத்தி ஆகுது இல்லைன்னா குழந்தை கிடையாது என்று தான் சொல்லுவாங்க இது பௌத் கீதையில் இப்படி நாசிகளுடைய கொள்கை எல்லாம் சொல்கிறார் அதே தான் இங்கே சொல்கிறேன் ஆகவே இந்த புண்ணியபமெல்லாம் வெறும் பொய்ன்னு சொல்லுவார்கள் எப்படி என்ன பண்ணுறது அதான் அஞ்சனுடைய சரித்திரம் அஞ்சனுடைய சாமர்த்தியம் அதெல்லாம் ஆமாம் உலக உற்பத்தி ஆண் பெண் சம்மந்தம் இல்லைன்னா முடியாது ஏன்னு சொல்கிறேன் அது வாஸ்தவம் தான் அப்புறம் குழந்தை இல்லைன்னு இருக்காங்க நிறைய பேர் என்ன ஆண் பெண் சம்மந்தம் இல்லையா அப்படிங்கிறது அதான் இப்படி அஞ்சனுடைய வார்த்தைகளெல்லாம் அறிவுக்குருந்தாத வார்த்தைகள் அப்படிங்க நாகுமேசையுரைக்கில் அவன் வாய்கோடியாகுமே நல்லது பேச நாக்கு இல்லை தீயது பேச நாக்கள் அனந்தம் எனல் இதன் பொருள் நசை உரைக்கள் அவன் நாமன் ஆகும் ஒழுக்கத்தை எடுத்து பேசினால் அவனது வாக்கானது ஒன்றும் ஊமையாகி போயிடும் ஒரு வாக்கு எல்லாம் உமையாக போயிடும் வசை உரைக்கில் அவன் வாய் கோடி வாங்கும் குற்றத்தை எடுத்து பேசினால் அவனது வாக்கானது ஒன்று கோடியாக பேச முற்படும் அந்த ஒரு வாய் கோடி வாயாக பேசுமா எதையும் ஆனால் நல்லது வார்த்தையை சொன்னவனால் உள்ள வாய் முடிக்கும் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க இது அஞ்சனுடைய சரித்திரத்தில் முக்கியமானது இது ஒன்றும் ஆகவே இதெல்லாம் அஞ்ஞான காலத்தில் வரக்கூடிய தோற்றங்கள் இதெல்லாம் தே இதெல்லாம் எதுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்காரு தெரிஞ்சுக்கோங்க தான் தெரிஞ்சது தான் அப்படி நம்மக்கிட்ட இருக்குல்ல இப்போது அதை மாற்றிக்கணும் எல்லோரும் அஞ்ஞானிகள் தான் ஆரம்பத்தில் அப்புறம் சாஸ்திரங்கள் படித்து பெரியவங்களுடைய அனுகிரகத்தினாலே பகவானுடைய ஆசீர்வாதத்தினாலே அனுகிரகத்தினாலே நேற்று படையின் ஒழிய அதாவது ஆரம்பத்திலேயே காரிபுரம் போல காரணப்புறம் போல் முத்தர்கள் அல்ல எல்லாரும் அது அஞ்ஞானிகள் தான் அது கொஞ்சம் திருத்தணும் சாஸ்திரங்கள் அதுதான் வழிபடுது நீர் சாஸ்திரங்கள் பக்தி மகாசாஸ்திரங்கள் இதெல்லாம் நம்ம திருத்தும் போட்டு தான் செய்யப்பட்டு வருங்க நம்பணும் ஆனால் அஞ்ஞானும் தீவிரமாக இருக்கும்போது நம்ப முடியறதில்லை பொய்ன்னு சொல்கிறாங்க பெரியோர்கள் வார்த்தை எல்லாம் போய் சாஸ்திரங்கள் போய் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது அது அஞ்ஞானத்துடைய தினம் அதை கொஞ்சம் இலகிச்சுன்னாக்கா கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பும் ஆகவே எல்லாம் விவரங்கள் சாஸ்திரம் சொல்லப்படுங்க எவ்வீ கையில்னே கவ்வத்தேடி நூறு கோடி கையனே அவதாரிகை ஈவதற்கு கையில் ஏற்பதற்கு கை ஆனந்தம் எனது